विरूप யமித்திய வைபவம் தன்ன வபுஷி குஞ்சரம் குருமாவிஷ்ணு மகேஸ்வரட்சா தமீரவே நமராத்மேதி மூர்விபி வோமவதுவா திணாமூமி கரச்சரம் நாமோத்திரம் நூற்றம் நோஜாதிர்வாதி புருஷோ நம் நீக்காரம் நோவிக்கம் நி ஜனம் நாஸ்தி புண்ணியம் நாபம் தம் நோ தரம் சம் நமா சதாசரமியம் அஸ்மாதேரம் பராம் மௌனவியம் யுவனம் வர்ஷித்தேவிணைவிரமாரியேந்திரம் கரகிதன்முதிரமாந்தமூர் ஸாத்மா முதித்திமூர்மீடே வேசகாத்தேஷா சன்னியசி ந்த மோயிம் தஸ்மாஷ் நமஸ்து சதத்தூர்மே அபாரசித்ராசே तं யோர்மாத்திரம் புவனம் சமஸ்தீரம் வினம் ஹிந்தையேவ்ஜாத்மம் புர் சோ நாத்மாவ ாவய வரதிபூர் அருணாச்சலிவூர்ணோ வியம் கருணாப்பூர்ணுதா கவலவி கிணவிய அருணாச்சல பரமாத்மன் அருணோவித்தஞ்சுவி யய்ருச்சலூனித் ஹமையசித்தேவயன்விஷியா அவமியம் ரூபத்தியருச்சீவ் வா bahyam Ruddha ruddha தியா விஷயம் பாஹ் ருணனாத்தியன் போகீ தீதி அருணாச்சலி மீயர்மன பசியன் சுவாத்தையா சத்தம் பனன் பிரீத்த சயாச்சலி சுகே magnaham ஹயகமே கேவலம் ப்ரமஹமத்மேணி விஷ மனசின்வாஜத்த வாபவலனோத்மோஜா ஜகத்சம் யலீயே என தஸ்மே நம ோணிரபம் சோமகலாவணி நோமி பிநகே கோணத்தியம் நம் நேனேலங்கிருத்தாணுதான லிாச்சி காருலீ விலோல विजयते ஸ்ஃபுரன் हरह ன காதாஸ்துத்தூக்கா குறுநீ காஷவைம் नगरी विहार एका पशुपतेहे राजते ீ காஞ்சீீீவிப்பீ சசுபே ராஜத்தை யோந்த மம வாச்சு சஞ்ஜீவ் அகிளஸ்வா அனாசரவாதீன் மோவா ம்புஜம்தன்வம் மீஷம் சரணம் விரி வச்சமேச்சே விபோ வீட்சா மெதுசுஷி சருணாம்பிச்சரம் பிரித்த ோ மீயமனியம்சியம் சத்தியோனேற்றம் சத்தம் ராம் பிரப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யோக வாசிஷ்ட சாரம் அப்படின்னு இங்க நம்ம பிரவச்சனம் ஆரம்பிச்சது அப்புறம் அடுத்த வருஷம் அது பாகவதத்தை சங்கிரகமா எடுத்து சொன்னோம் இந்த வருஷமும் யோக வாசிஷ்டம் தொடர்ந்து சொல்வோம் அதுக்கு ஒரு காரணம் சுவாமிக்கே ஒரு தர்சனம் வந்து யோக வாசிஷ்டம் சொல்லி கேட்கணும் அப்படின்னு முன்னாடி ஒரு தர்சனம் வந்திருக்கிறதாகவும் அதனாலதான் இங்க யோக வாசிஷ்டம் சொல்லணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் வந்து இல்லைன்னா நான் வந்து யோக வாசிஷ்டம் சொல்ல சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால அப்படி தான் ஆரம்பிச்சோம் பேருதான் வித்தியாசம் யோக வாசிஷ்டம் பாகவதம் பகவத்கீதை குரு உபதேசம் சாதனை பண்ணுறவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபூதி இப்படியெல்லாம் பேரு வித்தியாசமே தவிர விஷயம் ஒரே விஷயந்தான் சுவானுபூத்தேஷாஸ்திரோஷ் ஏகவாக்கியதா எஸ் அபியாசேனாத்மா சந்தத்தேன அவலோக்கியத்தை ஸ்லோகம் சுவானுபூதி குருவாக்கியம் சாஸ்திரம் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்றது அத்தியாத்மாயிருக்கக்கூடிய ஒரு விளைவு ஜீவனுக்குள்ள வர்றது அதுதான் அனுகிரகம்ங்கிறது வசிக்கிறத சாப்பிடறோம் அது சம்ஸ்கிருதத்துல புபுக்ஷா ஏதாவது பண்ணணுங்கிற ஆசை வர போது ஒரு செயலில் ஈடுபடுறோம் அதுக்கு சிகிர்ஷா அப்படின் அதுபோல ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சுள்ள சந்தேகம் ஏற்பட்டதானால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு ஜிக்னாசா அப்படின்னு பேர் இதெல்லாம் வந்து நமக்கு லோக சாமான்யமா இருக்கிற விஷயம் ஏதோ ஒன்று பசிக்கிறது சாப்பிட்றோம் இது எல்லாருக்குமே தெரியும் இதே போலயே பசினா நமக்கு புரியும் முமுட்சுத்துவம்னா நமக்கு புரியாது எல்லாருக்கும் ஒரு சமயம் ஆனா இப்ப பிரவச்சனமே ஒன்பது மணி வேற பத்து மணி வேற போயிட்டே இருந்ததுதான்னு அப்ப தெரியும் ஏன்னா அது வந்து உடம்ப எழுப்பி விட்டணும் இல்லையா அதுபோல தூக்கம் தூக்கம் வந்தது ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஈவன் பிசிக்கலா இருக்கிற விஷயங்களே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டார் தியானம் பண்றத தூக்கம் வருது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான் பகவான் சொன்னார் தூங்கு ஒன்னும் பண்ண முடியாது நீ தூக்கத்தை பிடிச்சு நிறுத்தினாலும் நீ தியானம் எல்லாம் பண்ணலை சும்மா தூக்கத்தை பிடிச்சு நிறுத்தின் இருக்கு நமக்கு இந்த முந்தா என்னத்துக்கு நந்தா தெரியும் இல்லையா சிவராத்திரிக்கு தூங்காமல் இருக்கமே தவிர அந்த தூங்காமல் இருந்து தூங்கிறதுன்னு ஒரு நிலை இருக்குது இல்லையா அரித்துயில் சொல்கிறார் தமிழில் அந்த ஞான சமாதி தான் சிவராத்திரி ம் பகவான் கீதையில் சொல்கிறார் அஜ்ஞானிகள்லாம் இடத்துல ஞானிகள் மொழிச்சுருக்கா ஞானிகளுக்கு எது உலகமோ அது அஜானிக்கு இருட்டாக இருக்குது அஜ்ஞானிக்கு எது உலகமோ அதை ஞானிக்கு தெரியலை நியமனம் பண்ணி அத்தியாத்ம சாதனை பண்ணும் உபன்யாசம் நிறைய கிடைக்கும் கொஞ்சம் அத்தியாத்ம விஷயமாவே நிதிரோத்தேரப்பு விஸ்மிருந்த அவசரம் திந்தையாத்மா ஆத்ம விவேகூடாமணியில் பகவத் பாதால் சொன்னார் have just given word to many of them. <laughs> Nidraya shabda லோகவார்த்தா சப்தாதேரப்பு Adhyatma அத்தியாத்ம சாதனைக்கு ur தடை ur obstacle for spiritual progress. Generally sleep... and talk about worldly things these two things if we can curtail that will be of great help in sadhana so really sleep you cannot give up you have to find that awakened state leya apata thukata vadamudi தூக்கத்தை தாண்டின நிலையில இருந்துதான் தூக்கத்தை ஜெயிக்க முடியும் அப்ப தூக்கம் எப்படி புடிச்சுக்கிறதோ நம்ம நினைச்சுக்கிறோம் மட்டும் தான் இந்த ஜாகிரத்தும் பிடிச்சுண்டு தான் இருக்கு நம்மள தெரியவே இல்லை உலகம் ஜாகிரத்தை நன்னா பிடிச்சு இருக்கு தூக்கம் மட்டும் நம்மளை பிடிச்சுக்கல ஜாகிரத்தை நன்னா பிடிச்சு தெரியவே இல்லை தூக்கம் தான் வந்து நம்மள ஓவர் பவர் பண்றது அப்படிங்கிறோம் it says sleep overpowers but waking state also overpowers because of sleep you are not able to know yourself because of waking state also you are not able to know yourself ana sleep mettuna gutta n solro me thavara waking state petti nama conscious ave illa இந்த தூக்கம் வந்து நம்மளை ஓவர் பவர் பண்றது நமக்கு தெரியறது எவ்வளவு பலம் இருக்கு என்னதான் இருந்தாலும் தூக்கி போயிடும் உணவு பிடிச்சி உட்காந்துக்கெல்லாம் இருந்தாலும் தூக்கிப்படும் அதே போல பசி உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு வலி வேதனை எல்லாம் வந்தா நமக்கு தெரியாது இல்லையா இதெல்லாம் சாதாரணமா தெரியறது பெயின் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சோ டு சம்திங் வெரி டீப் கம்ஸ் டு யூ Right from the depth. From the heart. Where you want to completely be free. That's why the knowledge is coming from the world. That's why the knowledge is coming from the world. That knowledge is coming from the world. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அருள்ங்கிறதே வந்து இந்த விழைவு தான் ஈஸ்வர சாட்சாத்துக்கு இருக்கிற ஒரு பசி நிவர்த்தியை அடையறத்துக்கு இருக்கிற ஒரு பசி அந்த ரிலீஸுக்கு இருக்கிற ஒரு பசி அப்போ அந்த சின்சியரிட்டி டைரக்டா இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஜெனுவின்லி இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் நாட் ஃப்ரம் த பிரெயின் சும்மா ஒரு புஸ்தகத்தை படிச்சா தீர்த்துக்கிற மாதிரி இல்லை உள்ளேந்து வர்றது ஆகணும் நிம்மதி அடையணும் வேணும் எல்லா சத்சங்கத்துக்கும் மூலம் இந்த விளைவுதான் இந்த விளைவோட யாராவது ஒருத்த கேள்வி கேட்டானா ஒரு சத்குரு வாயை தரப்பான் அது இந்த குரு வாயே திறக்க மாட்டான் புத்தரை ஒரு கதை சொல்லுவா பெரிய மகாபுருஷர்கள் நிறைய ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போறான்னாலே அது இந்த சக்தி இழுத்து தான் போவான் இன்னும் வந்து யாரோ பிளான் பண்ணி கூப்பிட்டு அப்படியெல்லாம் இல்லை இப்ப ஸ்ரீ சுகர் வந்து பாகவதத்தில் பரீட்சித்து கங்கா கரையில் போய் உக்காந்துட்டு இருக்கார் சுகர் அங்கே வரார் சுகருக்கு யாரும் லெட்டர் போடல போன் பண்ணலை ஒன்றும் பண்ணல பரீட்சித்து கூட வந்து யாராவது மகான்கள் இருக்கான்னா என்னை வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லலை அடமா அனபே அலட்சிங்க அவூத்தவ் அகமத்து நோலேப்பி தேர் அப்ப பத்தினா ஜஸ்ட் இப்பியர்டு தேர் அவ்வளோதான் யாரு வந்தா பேரை சொல்லலை ஏன்னா சூத்தருக்கு வந்து அவர் குரு பேரை சொல்லலை வியாசபுத்திரஹா அவ தாத்தா அப்பா பேரை சொல்லலாமா அவர் பேரை சொல்லலை அந்த பக்தியில வியாசபுத்திரஹா பகவான் வியாசபுத்திரா அவர் எப்படி கரெக்டா அந்த இடத்துல பரீட்சித்து வந்து அவ்வளவு விழைவோட மிருத்துவ முன்னால பார்த்துட்டு டெத் ஜஸ்ட் ரெடி டு என்கவுண்டர் டெத் அந்த இடத்துல எப்படி இவர் கரெக்டாக வந்தார்னா எதிர்ச்சையா யாருக்கும் தெரியாது இந்த எதிர்ச்சாங்கிற பதம் இருக்கு பாருங்கோ அது வந்து லைஃபில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அத்தியாத்ம சாட்சா்காரம் எல்லாத்துக்கும் பின்னால அந்த எதிர்ச்சா இருக்கும் தமிழில் வந்து நம்ம எதேச்சா எதேச்சியாக நடந்தது எதேச்சையா நடந்ததும் போ அது எதிர்ச்சா ராமாயணத்தில் பார்த்தா வால்மீகி கரெக்டாக யூஸ் பண்ணுவார் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு எல்லாம் ஒரே கோலாகலமா சந்தோஷமா இருக்கு அயோத்தியே அப்பத்தான் இந்த பாட்டி இருக்காளே மந்திர நமக்கு தெரியுமே அவ வந்து அந்த பெரிய பங்களா மேல ஏறா அவளுக்கு நடக்கவே முடியலை கஷ்டப்பட்டு அந்த பிரசாதத்துக்கு மேல ஏறா ஏன் ஏறா எதுக்கு ஏறினா கஷ்டப்பட்டு யாருக்கு என்ன தெரியுங்கிறார் ஆறு ரோக எதிர்ச்சையா அவ வந்து எதிர்ச்சையா வந்து Nobody expected her to do that. அவ வந்து மேல போய் அப்படி பார்த்தா கோலாகலமா இருக்கு என்னன்னு கேட்டா ராமருக்கு பட்டாபிஷேகம்னா அப்புறம் கதை நமக்கு தெரியும் அப்படியே டேர்ன் ஆயிடுது இல்லையா கரெக்டாக போயின் இருந்தது இவ மட்டும் அந்த பிராசாதத்தில் ஏறலனா ராமர் பட்டாபிஷேகம் பண்ணின் இருந்திருப்பார் நம்மளா ராமாயணமே படிச்சிருக்க மாட்டோம் அவதான் காஸ் ஃபர்ஸ்ட் காஸ் அப்புறம் செகண்ட் காசு என்ன காட்டில் போய் ரொம்ப சுகமா இருந்தார் சந்தோஷமா இருந்தார் அந்த சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஆக்சுவலா ராமாயணத்துல ராவணன் திருடின்னு போறதெல்லாம் லாஸ்ட் ஒரு ஒன் இயர்லதான் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ராமாயணத்துல ராமர் ஹாப்பியா இருந்தது காட்டுல தான் சந்தோஷமா இருந்தார் நிம்மதியா ராமரே சொல்றார் இதம்து அமிர்தம் பிராகு ரிஷயா அப்படிங்கிறார் சீதைக்கு சொல்லிக் கொடுக்கறாரு இந்த மந்தாகினி கரையில அப்படி உட்கார்ந்து பிரம்ம வித்தியெல்லாம் சொல்லிட்டு வேதாந்த விசாரம் எல்லாம் பண்ணிட்டு லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணிட்டு புராண கதைகள் எல்லாம் சொல்லிட்டு பிரகிருதியை அனுபவிச்சுண்டு அந்த மந்தாகினி நதி அவ்வளவு அழகா ஓடின் அதெல்லாம் கூட வால்மீகியை வர்ணிக்கிறது பார்த்தோம்னா நம்ம நேரடியா பார்ப்போம் சுவர்ணக்கலர் இந்த மஞ்சப்பூ இருக்கோ இல்லையோ அது எப்படியே அந்த நதியில விழுந்து அப்படி ஓடி வருது அந்த நதியில காலை போட்டு சீத்தையை பக்கத்துல உட்கார வச்சுட்டு கதையெல்லாம் சொல்ல அப்படி ஆனந்தமா அப்ப சொல்ற இதுதான் பாரு அமிர்த்தம் இது போய் அயோத்தியாவில இருந்தா பொலிட்டிக்ஸ் பேசின்னு எப்ப பார்த்தாலும் இவனை ஜெயில போட்டு அவங்ககிட்ட யுத்தம் பண்ண எல்லாம் சொல்லணும் இல்லையா இது ஒண்ணும் இல்லாம வனத்துல எத்தனை நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் அப்படி லைஃப் இப்படியே இருந்தா தேவையில்லையே அப்படிதான் நம்மளும் நினைச்சுக்கிறோம் இல்லையா லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கிறத சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம் ஆனா லைஃப தெரிஞ்ச வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதே கவலையா இருக்கும் என்ன அடுத்தது வந்துட போறதோ அப்படின்னு கவலையா இருக்கும் பாகவதத்துல அந்த அவதூதர் இப்படி தான் இந்த கதையை விட்டுடாம பாத்துங்கோ ஞாபகம் வரத்த சொல்றேன் அந்த அவதூதர் இப்படி நடந்து போயிட்டு ஒரு நதி ஒரு ஒரு மரத்துக்களை கொஞ்ச நாள் தங்குறார் அந்த மரத்துக்கலையில ஒரு கிளி ஃபேமிலி நடத்திட்டு இருக்கு அந்த இடத்துல அந்த அந்த கிளியோட குடும்பம் அம்மா கிளி அப்பா கிளி முட்டை போட்டு குழந்த வந்து ரொம்ப அழகாக சந்தோஷமா இருக்கா இவருக்கு ரிஷிக்கு அவரோட தான வாழ்க்கை இல்லையோ எல்லாம் தன்னோடது தான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறார் இருக்கணும் அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கிறது ஒரு அம்பு வர்றது அதில் இருக்கிற ஆண் பக்ஷி மேலே படுறது பொத்துன்னு கிழ அந்த பெண் பக்ஷி கதறி இருக்கிறத பார்க்கறாரு அதுவும் வலை வச்சு படிக்கிறான் ராமாயணத்தை கூட மிக்ஸ் ஆடுத்து அந்த ஆண் பக்ஷை வளையல மாட்டேன்றது அப்புறம் பெண் பக்ஷையும் வளைய மாட்டேன்னு குஞ்சுகள்லாம் வளையல மாட்டேன் இந்த வேடுவன் அந்த வலையை எடுத்துன்னு போற அவதூதரை திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்த்தாரான் அப்ப அவதூதர் சொன்னார் அவன் பார்த்தப்பவே இவன் யாரு நான் இவன் தான் கால யாரையுமே கான்ஸ்டன்டா நிம்மதியா இருக்க விட எப்ப யார பிடிச்சுன்னு போவான்னு தெரியாது எப்ப ய யாரோட லைஃப்ல எங்க பிரதிபந்தம் வரும் தெரியாது அப்போ அந்த அந்த Most unexpected. காலபுருஷன் அதே போல சத்குருவை பார்க்கறதும் எதிர்ப்பு இந்த வேர்டு வந்து எதிர்ச்சையா எதிர்ப்பாங்க அது வேணும்னு யூஸ் பண்ற பாகவத எப்படி ஒரு சிஷியன் பார்க்கிறார் அப்படின்னு சொல்றது அநாத்திய அவித்யோபதாத்ம சம்வித தன்மூல சம்சார பரிசிரம ஆதுராஹா எதிரோபசாயமா விமுக்திதோ நரமோ குரு பவான் பகவான பார்த்து சொல்றாரு பகவானே அநாதிகாலமா இருக்கிற அவித்ய இந்த அவித்ய என்னைக்கு தொடங்கியதுன்னு யாருக்கும் தெரியாது Simply we know that we are bound in it. That's why we are bound in it. That's why we are bound in it. Martin is going to know you. That's why we are doing it. What is it? I am going to be a person. I am -hmm. going to be completely out of it. I am going to be a person. I am going to be a person. Doership, enjoyership. All these things came. அதை வச்சு என்னென்னலாமோ பண்ணிட்டு மாட்டின்னு வெளியில வர முடியாம தவிச்சுருக்கேன் பேரு தமிழ்ல இருக்கிறமும் இல்லை மலையாளத்தில் இருக்கிற மாட்டின்னு முழிக்கிறது சிக்கின்னு வெளியில வர தெரியல அந்த சம்சாரத்தில் ஆதுராக என்ன சொல்றது பாகவத வியாதி இது பாக்கியமா இருக்கிற வியாதி மாதிரி இல்லை உள்ள மனசுல இருக்கிற காமம் குரோதம் ராகத்வேஷம் மனசு நிம்மதி இல்லை வெளியில ஒரு ஸ்தூலமா தெரியல இதுக்கு உள்ள தெரியறது வேகிறது அப்படி இருக்கிற வியாதியினால கஷ்டப்பட்டு இருக்கிறத இவனுக்கு புண்ணிய பாப பரிபாகம் வந்த டைம்ல எதிர்ச்சையே பிறத்தா எதிர்சையா அந்த சத்குரு முன்னாடி வந்து நிக்கிறார வந்து நின்று என்ன பண்றாரு விமுக்திதா எனக்கு இந்த ஸ்லோகம் சொல்ற போதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும் நடந்த இசிடென்ட் தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அங்கிருந்து ஒரு பாட்டி அவள் பிள்ளை கூட நியூயார்க்லேயோ எங்கேயோ இடத்துல அவள் பிள்ள வேலையில் இருந்தான் அமெரிக்காவில் அங்கே பிள்ளை கூட போய் கொஞ்ச நாள் போய் இருந்தான் இந்த பாட்டி அழிச்சு இவள் ஊர்லாம் காட்டி கொடுக்க எங்கேயோ டவுனில் போய் ஷாப்பிங் பண்ணுற இடத்துல எங்கேயோ சம்வேர் ஷீ காட் லாஸ்ட் இங்கிலீஷ் தெரியாது யாரும் கண்டுக்கறதில்லை கேட்டால் ஒருத்தரும் பேசுறதில்ல திரும்பி பார்க்குறதில்லை இருக்கிற பெருமாளையும் ஈஸ்வரனையும் எல்லாம் கூப்பிட்டாச்சு அந்த ரோடில் நின்று தவிச்சுன்னு இருக்கான் இவள் பிள்ளை ஃபோன் நம்பர் எதுவும் இல்லை ஒன்றும் தெரியாது ஃபோன் பண்ண தெரியாது யாராவது கேட்டால் பாஷை புரியலை அப்படி இருக்கிறத தவிச்சுன்னு இருக்கிற இடத்துல ூர்லையே இருந்த இன்னொரு பையன் அவன் அங்கே வேலையில இருக்கிறவன் எதிர்ச்சையா அந்த இடத்துல வந்து நிற்கிறான் அவன் கையை பிடிச்சுன்னு அந்த பாட்டி கதறினா ஜஸ்ட் நமக்கு புரியும் இந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னா எப்படி இருந்திருக்கும் உள்ள இல்லையா கொஞ்சோட நினைச்சு பாருங்க அந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில ஒரு ஆறுதல் ஒரு பிடி கிடைக்கிற போது வரக்கூடிய அப்பாடா ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி சீவனுக்கு இந்த வந்த வேதனைக்கு அந்த சத்குரு கிடைக்கிற போது ரமண பகவான் வந்து அக்ஷரமண மாலையில சொன்னார் சித்தம் குளிர கதிரஹஸ்தம் வைத்து அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சல அந்த சித்தம் குளிர ஹயம் வந்து குளிர்ந்து போற போல சீத்தளமாகிற போல சத்குரு கிடைச்சவாளுக்கு தெரியும் அந்த ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு அப்பாடா அப்படின்னு ட்ரெயின் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்ததோ இல்லையோ ஏறி உட்கார்ந்தாலே ஒரு சந்தோஷம் இதுக்குதான் எதிர்ப்பான பேர் இது வந்து ப்ரீ மெடிடேட்டடா வரல முனால திங்க் பண்ணி பார்க்கறல இப்படி குருவை கிடைக்கும் இந்த இடத்துல கிடைக்க போறது அப்படின்னு தேடி டாக்டர் போற மாதிரி போக முடியாது பட் தோமெண்ட் யூ ஆர் ரைப் இன் சர்ச் அது ஒரு சமயம் நம்ம போற போல இருக்கும் ஆதிசங்கரர் கதை பார்த்தோம்னா சின்ன குழந்தை இங்கிருந்து மத்திய பிரதேஷ் வரை நடந்து போறது கோவிந்த பகவத் பாதரை பார்க்கறதுக்கு அந்த கதை பார்த்தோம் என்ன தோணும் தேடி அப்பியர்ஸ் இட் இஸ் மேக்னட் கிட்ட அயோன் ஓடி போற போலதான் தோணுமே தவிர மேக்னெட் அயோன் கிட்ட வரதா தோணவே தோணாது யோகியோட ஒரு சில பண்ணி வச்சு அயர்னாலும் உங்களோட உருவம் பண்ணி வச்சுன்னா நீங்க தான் போட்டு ஓடி போற போல தோணும் மேக்னெட் போய் கட்டிக்கிற மாதிரி தோணும் மேக்னெட் வந்து நிர்வீகாரமா இருக்கிற இடத்துல இந்த அசங்காமல் இருக்கிறதா தான் தோணும் இல்லையா ஆனால் ஆக்சுவலாக நடக்கிறது என்ன மேக்னெட் தான் இருக்கிறதே தவிர அயர்ன் ஒன்றும் பண்ணலை ஆக்சுவலாக அயர்ன் பண்ணறது என்ன பண்றதுன்னா இட் இஸ் புட்டிங் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் பண்றது ஐயன் ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ் தான் பண்றது அவ்வளவுதான் பண்ண முடியும் இந்த ஜீவனால என்ன பண்ண முடியும் இட் கேன் ரெசிஸ்ட் டுரெசிஸ்டிபிள் புல் இட் இட் அந்த அந்த அந்த சர்க்கிளுக்குள்ள வரபோது அந்த புல்லுக்குள்ள மாட்டிக்கிறது அந்த இழுப்பு இருக்கு பாருங்கோ அதுக்கு தான் அருள்ன்னு பேரு அதுக்குதான் கிரேஸ் கிருப்பேன்னு பேரு கிருபா சக்தின்னு பேரு அந்த சக்தி வந்து இவனுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கறது அந்த சக்தியோட வேலையைத்தான் நாம எதிர்த்தே அப்படின்னும் ஸ்ரீ சுகர் பாகவதத்தில் பரீட்சித்தை பார்க்க வந்தது சொன்னோம் பரீட்சி சொல்லி அனுப்பல எதிர்ச்சையாகாமட்டமான அவர் பாட்டுக்கு ஒரு மகாசக்தி எழுத்துன்னு போற இடத்துக்கு எல்லாம் போயின்னு இருக்காரு அனபெக்ஷாம் உபதேசம் மட்டும் கிடைக்காம இருக்கவே இருக்காது take it for granted எங்களுக்கு சத்குரு இல்ல உபதேசம் கிடைக்காது தெரியுமே ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம்தான் ஆச்சு திருவண்ணாமலை பௌர்ணமி கூட்டம் ஆரம்பிச்சு அப்படி புதுஷா ஒரு பினாமினம் இருக்கிறவாளுக்கு கூட்டமே பார்க்காம இருந்த திருவண்ணாமலையில இந்த கூட்டத்தை பார்த்து நாங்கெல்லாம் ஒரு அசந்து போய் இது என்ன இப்படி ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு டைம்ல ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் தங்குற வசதியிலேருந்து ரமணாசிரமத்து போயின்ட்டு இருக்கோம் பொறுத்த பேசிகிட்டே போறோம் இந்த கூட்டத்துக்கெல்லாம் பிரயோஜனப்படுமா இவ்வளவு பேர் வரா இது ஞான கஷேத்திரம் இவ்வளவு கூட்டம் வரால வாழ்க்கையெல்லாம் அத்தியாத்மமா வாழ்க்கைக்கு உபதேசமோ சத்சங்கமோ எதா கிடைச்சா தானே பிரயோஜனமாகும் இப்படியெல்லாம் பேசின்றே ஆசிரமத்துக்குள்ள அங்கேயும் பார்த்தா ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருக்கா வந்து வந்து சிலசலானு வந்து போயின்ண்டே இருக்கான் சில பேர்லாம் அங்கே உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி ஆசிரமத்தில் மகர்ஷி சந்நிதியில் போய் நின்று ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருக்கான் நான் அங்கே போய் நின்னே பகவான் சன்னிதி நின்று திரும்பி பார்த்தா இவன் கண்ணை திறந்து என்ன பார்த்தா இவன் பின்னாடியே பின்னாடி வந்தான் வந்துட்டு மகர்ஷியோட உபதேசம் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள்லேன் நான் நினச்சி இவன் டைரக்டாக எங்கிட்ட வந்து கேட்குறான் ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்கா அதனால எங்கயாவது பிரவச்சனத்துக்கு வந்திருப்பான் எப்படியாவது தெரிஞ்சுன்னு தான் கேட்குறான்க்குன்னு சொன்னேன் உபதேசம் நான் யார் விசாரம் ஞான விசாரம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் லாஸ்டில் கேட்டேன் உனக்கு என்ன எப்படி தெரியும்னு கேட்டேன் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது அப்புறே நீ எங்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையான ஆன்சர் அவன் என்ன சொல்ற ஒரு உபதேசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் எங்களுக்கு அவர் சொல்லிருக்காரு மூணு பௌர்ணமிக்கு போய் மலை சுத்து ரமணாசிரமத்துல போய் தியானம் பண்ணு மூணாவது பௌர்ணமிக்கு கண்ணை திறந்து பார்த்து யாரு காண்றதோ அவாட்டு போய் கரெக்ட்டு நீங்க நினைச்ச பாருங்க இவ்ளோ வேடிக்கையா பகவான் அவரோட வேலை அது நாங்க பேசிட்டே வந்துருக்கோம் இந்த கூட்டத்தில் யாருக்காவது யூஸ் ஆகுமா எங்களுக்கு பதில் இது இந்த கூட்டம் இவ்வளவு வர்றதே அப்போ அந்த சக்தி அனுகிரகம்ங்கிற சக்தி அது நடந்துட்டே இருக்கும் அது வந்து எப்ப நம்ம பாத்திரம் ஆயிட்டோமோ அவசீவ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த சக்தியோட வேலை நடந்துகிட்டே இருக்கு பிரகிருத்தியில அன்இன்டரப்டடா நடந்துட்டே இருக்கு அந்த மகா சக்தியோட வேலை நம்ம கிட்டேந்து வர வேண்டியது என்ன விழைவு அந்த விழைவு வரலைன்னா எத்தனை பெரிய குரு கிட்ட இருந்தாலும் எத்தனை மகா புருஷர்கள் கிட்ட இருந்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது அந்த விளைவு ஹயத்தில் இருக்கானால் அவதூதர் கதை மாதிரி மரம் மட்டும் எல்லாம் கூட உபதேசம் பண்ணிவிடும் யார்கிட்ட இருந்து வேணா உபதேசமாகல ஒரு புஸ்தகத்தை திறந்தா வந்துடும் விஷயம் வாசிஷ்டமே சொல்றது யாவண்ண அனுகிரக சாட்சாத்து ஜாயத்தே பரமேஸ்வராது தாவன்ன சத்குரும் கஷ்டாஸ்திரம் வாபி நோலபேத்து அந்த ஈஸ்வரனோட கிருப்ப வர வரைக்கும் சத்குருவையோ நல்ல சாஸ்திரமோ ஒன்னும் பிரயோஜனப்படாது கிடைக்காது வீட்டிலேயே இருந்தாலும் பிரயோஜனப்படாது நம்ம அவ கூடையே இருந்தாலும் தெரியாது வாசனைகள் இதெல்லாமே அதுக்கு பிரதிபந்தமா இருக்கும் ஏன்னா விழைவு இல்லையானால் ராமகிருஷ்ணர் கூடயே இருந்தவர் மாமாவர் அவர் அடிக்கடி ராமகிருஷ்ணரை கேட்பாரு ஹே கதாய் உனக்கு என்ன ரெண்டு கொம்பு இருக்கான்னு நான் எல்லாரும் உன வந்து நமஸ்காரம் பண்றான் எதை ஏதோ கேட்கறா நீ எதை ஏதோ வளவளா அழுத்துற ஒண்ணுமே படிச்சது கிடையாது நீ இப்படி சொல்லிகிட்டே இருப்பார் அவர் அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ராமகிருஷ்ணரை வந்து பார்த்து அவருக்கு எதோ ஒரு தரிசனம் வந்தது அப்புறம் வந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ண ராமகிருஷ்ணர் சொன்னார் அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு அனுகிர பாருங்க இதெல்லாம் பொடி போட்டு அத்தியாத்ம ராமாயணம் எடுத்துக்கிற வேறதான் மூக்குப்பொடி போட்டு போறாங்க அந்த மூக்குப்பொடியும் போட்டு அத்தியாத்ம ராமாயணத்தையும் தொடர்ந்து விடுத்தானே அவன் சுவாவம் மாறிவிடும் அதே போல அடுத்த கஷணம் இவன் எப்ப இந்த சாஸ்திரத்தை தொடர்ந்து கையில் வச்சுருந்தானோ ஹே கதாய் உனக்கு ஒன்றும் தெரியாதுடாட்ட இந்த அனுகிரகங்கிறது நமக்கு ரெடியா இருக்கு நம்ம உள்ள வந்து அந்த தாபம் விழைவு வந்து இந்த சாஸ்திரம் நமக்கு சிரவணம் பண்ணினா உள்ள இருக்கிற அஜானம் எல்லாம் போயிடும் கிஞ்சித் சம்ஸ்கிருத புத்தி நாம் ஸ்ருதம் சாஸ்திரமிதம் யா மௌர்கியாபகம் ததா சாஸ்திரம் ந அந்நஸ்தீக பூதலே யோக இந்த வாசி யோக பத்தி சொல்றது கொஞ்சம் தெளிவுற்ற புத்தி இருந்தால் சித்தம் சுத்தமா இருந்து தானால் ஒரு சத்குருகிட்ட இருந்து ஸ்ரத்தையோடு இந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணினா அவனோட அஜான உள்ள இருந்து நிவிறத்தமாய் ஆத்ம சாட்சா்காரம் வந்துடும் அப்படி ஒரு புஸ்தகம் அப்படி ஒரு கிரந்தம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை நம்ம பகவான் ஒரு கசுனர் ஞானத்துக்கு சாட்சா்காரத்துக்கு புஸ்தகம் தேவையானால் வாசிஷ்டம் போருமே அப்படின்னார் தேவையானால் வாசிஷ்டம் போருமே அப்படின்னு இது சித்திகிரந்தம் இப்ப வருது போன வாரம் நித்தியானந்தகிரி சுவாமியை பார்க்க போயிருந்தேன் எப்படி இருக்கார் சுவாமி சொன்னார் வாசிஷ்டம் வந்து சித்திகிரந்தம் சித்த கிரந்தம் அது சித்தர்களோட கிரந்தம் பல அர்த்தத்தில் நம்ம போன தடவை பார்த்தோம் சித்தர்களேதான் இதை எடுத்துன்னு வந்து பிரகாசப்படுத்துற அப்படி இருக்கிற இந்த யோக வாசிஷ்டத்தை சிரவணம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் சவணமே ஒரு பெரிய தபஸ் வேதாந்தத்துல சிரவணம் தான் முக்கியம் பாகவதிலையும் வந்து தக்ஷணா கேக்கிறதே சாட்சாத் வந்துடும் அவ்வளவு ஈஸி ஒரு சாதனையும் பண்ணணும்னு சொல்லவே இல்லை எல்லாரும் கேட்னா யோக வாசிஷ்டமா ரொம்ப கஷ்டமாச்சு இது கஷ்டமே இல்லாத சாஸ்திரம் ஏன்னா ஒண்ணுமே பண்ண சொல்லலை உங்ககிட்ட ஜபம் பண்ணு தியானம் பண்ணு பூஜை பண்ணு பிராணாயாமம் பண்ணி ஏதாவது சொன்னா ஒரு வேலையாவது இருக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல மூக்குலயே கண்ணாடிய வச்சுட்டு தேடிண்டே இருக்க ஏதோ இருக்கேன்னு சொல்றதுக்குதான் கூப்பிட்டு இருக்கோம் இங்கே இருக்க ஏதோ இருக்கே அப்படின்னு சொன்னா எத்தனை நேரம் ஆகும் மூக்குல கண்ணாடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு முடிஞ்சு போச்சு இல்லையா அந்த கண்ணாடிக்குள்ளாலதான் இத்தனை நேரம் கண்ணாடி தேடிட்டு இருந்தோம் சித்தர் சொன்னார் என்ன பைத்தியகார கூட்டம் பாது ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே அப்படின்னாரு யார பத்தி சொல்றாரு தெரியுமோ லௌகிகளை பத்தி சொல்லல ஸ்பிரிச்சுவல் பீல்டுக்குள்ள வந்தவாளை பத்தி தான் சொல்றாரு பத்தி பேச்சே இல்ல தேடி குகைக்குள்ள இருக்கா கடலுக்கடியில் தானாவே இருக்கக்கூடிய வஸ்துவ நாட்களும் கழிந்து போய் வாடி மாண்டு போன மாந்தர்கள் சத்து போயிட்டான்பா எத்தனை பேர் ஒன்னு ரெண்டு இல்லை என்ன இயூமரபிள் பீப்புள் பெசாம இருக்கலாமே நிம்மதியா இருக்கலாமேங்கிறாந்தியா இருக்கலாமே உன்னோட ஸ்வரூபம் தானே அது இது கேட்கறதுக்கு இந்த ஜீவம் இவ்வளவு தபம் பண்ண வேண்டியிருக்கு சும்மா இருடாப்பான்னு சொல்றதுக்கு இவ்வளவு தபஸ் இவ்வளவு யோக சாதனை எல்லாம் பண்ணிட்டு அதனால இந்த சாஸ்திரம் வந்து ஒன்னும் கஷ்டம் கிடையாது இது காதலை விழ்த்துக் கொள்ள டைம் முகூர்த்தம் என்ன பண்ணி ரெடிதான் டிராப் சென்ஸ் கம் இன் டுஸ் இஸ் கம் டு இல்லையா ட்ராப் த நான் சென்ஸ் அவ்வளவுதான் பண்ணினார் ஒன்னும் பண்ணலை குப்பைய தூக்கி அந்த பக்கம் போட்டார் குப்பைக்கு என்ன பேரு ராஜ்யம்னு பேர் என்ன கோலாகல நடந்தது பாருங்க போன ஒரு மாசம் இல்லையா குப்பைக்காக என்ன சண்டை என்னெல்லாம் பண்ணிவிட்டோம் இல்லையா பாகவதெல்லாம் சொல்லி லாஸ்ட்ல சுகர் சொல்றாரு எதுக்கு போய் இவ்வளவு ராஜாக்கள் கதை ஜால்ரா போடுறீர்கள் அப்படின்னு ஜால்ரா போடலப்பா இவ்வளவு முட்டாள்கள் இருந்திருக்கான்னு சொல்றதுக்காக சொன்னேன் அப்படிதான் தன் சரீரத்தை நான் நினைச்சிண்டு ராஜ்யத்தை தனக்கு சொந்தம் பண்ணலான்னு நினைச்சிண்டு அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிண்டு இவ்வளவு பேர் இருந்து நாம மாத்திர அவசேஷதாங்கதாக அப்படிங்கிறார் பேரு மட்டும் இல்லையா இவன் அவன் பேரு வேற என்ன இருக்கு எல்லாம் செத்து பெற்ற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும் இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை ஹிருதிஸ்தனா இருக்கிற அந்தரியாமியா இருக்கிற தேவனை வெளியில இருந்து என்னவோ கிடைக்கிறதுக்கு இருக்குன்னு பிரமிச்சு சுத்தி அடிச்சு அலைஞ்சு பலவித முயற்சிகள் பண்ணி அப்புறம் வந்து பலவித சாதனைகள் பண்ணி என்ன பண்ற போது நான் பண்றேன்னு ஒரு நினப்பு இல்லையா என்ன பண்ணினாலும் நான் இவ்வளவு ஜபம் பண்ணினேன் இவ்வளவு தியானம் பண்ணினேன் அதுவும் போகாது எல்லாம் வந்துட்டு அந்த சத்குரு சந்நிதியில் வரத்து அவர் என்ன பெரிய மேஜிக் பண்ண போறார் சும்மா இருக்கியாச்சு போறோம் நிறைய சுத்தி ஆச்சு போரும் சாந்தமாயிரு நீ ஒன்னிலேயே இரு அலைஞ்சதெல்லாம் போரும். வாடினதெல்லாம் போரும். அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சாஸ்திரம் அந்த சத்குரு பண்ற அனுகிரகம் என்ன ஹீ மேக்ஸ் யூ கீப் இன் யுவர் செல்ஃப் அதை கேட்கறதுக்கு இவ்வளவு சுத்தி அடிக்க வேண்டியிருக்கு அப்படி அந்த கிடைக்கிற அனுகிரகம் இருக்கே அந்த குரு அனுகிரகம் இருக்கே அதுக்காக பரீட்சித்து பண்ணினார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் யோகவாச இஷ்டத்தில் நாம் பார்த்தோம் ராமரும் மென்டலி எல்லாத்தையும் விட்டுட்டார் இந்த வேதாந்தத்தை கிடைக்கிறதுக்காக ராமர் என்ன சொன்னார் எனக்கு இது ஏதுவும் வேண்டாம் அது முதல்லயே மென்டலி விட்டதுனால தான் கைகேகி வந்து வரம் கட்ட வித்தவுட் ஏ செகண்ட் தாட் ஈ வாக்கட விட்டு பாரு அவ்வளோ பெரிய தேவர்கள் கூட ஆசைப்படக்கூடிய அந்த ராஜ்ய லட்சுமி ஒரு கஷண நேரத்தில் தூக்கி போட்டு சீத்தை சொல்றா முதல்ல வந்து வாயால் மட்டும் ஒத்துக்கல மனசா பூர்வமா சாத்திய வாசா பிரதிகிரித்தவன் மனசுனால முதல்லயே காட்டுக்கு போயிட்டாராம் அதுக்கப்புறம் தான் வாயால் வந்து ஏவம் அஸ்து கமிஷ்யாமி வனம் வஸ்து மகம் அப்படிங்கிற ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணம் ரொம்ப அழகே என்னாக்கா வேதாந்தமே சொல்ல மாட்டார் வால்மிக்கு யூ ஹாவ் டு சி த்ரூவேட் உள்ள அப்படியே இருக்குமே தவிர வெளியில் இருக்கவே கதை தான் இருக்கும் பார்த்துக்கணும் நாம சாதாரணமாக தான் இருப்பார் அவருக்கு வந்து வேதாந்த ஜானம் வந்து வெளியில ஒன்னும் காணும் நாலு கை காணும் கிருஷ்ணனை மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் காணும் அப்படி இருந்து எல்லாரும் மயங்கி மயங்கி மயங்கி நின்றுட்டு இருப்பான் பிரமிச்சு ரிஷிகள்லாம் பார்த்து பிரமிச்சு நின்றுட்டு இருப்பா அங்கதான் யோக வாசிஷ்டமே வர்றது ஏன்னா பரத்வாஜர் வந்து ராமரை தன் ஆசிரமத்துக்கு வரார் ராமர் ஆசிரமத்துக்கு வரபோது பரத்வாஜரை என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஆறுதல் கொடுக்கணும் பாவம் எல்லாம் அரமனையெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கார் நிம்மதிப்படுத்தணும் ஏன்னா நிறைய பேர் அப்படி தானே நம்ம ஒரு திருவண்ணாமலைக்கு வந்தனால வாழ்க்கையே கொஞ்சம் ஏதோ ஞானம் நிம்மதி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறா மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கார் ஆனா ராமர் அப்படி உள்ள வந்ததும் அந்த அரை ஆசிரமே அப்படி நிம்மதியாடு இவருக்கு ஒரே மிஸ்டரியா இருக்கு இந்த ராஜகுமார்கிட்ட என்ன சீக்ரெட் முதல்ல அவரே விசாரம் பண்ணி பார்க்கிறார் இது ராஜபிரபாவமாக இருக்குமோ அப்படின்னா வெறும் கரிஷ்மாவா இருக்குமோ அப்படின்னா சில பேருக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி இருக்குமோ இல்லையோ அதனால வர நிம்மதியோ அப்படின்னு புறந்தள்ளி புறந்தள்ளி லாஸ்ட்ல இவரை சித்திரக்கூட கொண்டு போய் காட்டி கொடுத்துட்டு திரும்ப வரபோது ஒரு பத்தடி நடந்ததும் அந்த நிம்மதி போயிடுது அந்த அவுட்டர் பர்சன்ஸ் போயிடுது அப்பதான் ஹி ரெகனை ஏதோ ஒரு சாநித்தியத்தை அனுபவிச்சேன் அதை இழந்துட்டேன் அது என்னன்னு கேக்குறதுக்கு அவர் வால்மீகிட்ட போய் கேக்குறார் என்ன இந்த பையனோட சீக்ரெட் என்ன ராமரோட சீக்ரெட் என்ன அந்த சாநித்தியத்தோட பலத்துக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் வால்மீகி சொல்றார் அவன் ஜீவன் முக்தன் பாரு தூக்கிவாரி போடுறது பரத்வாஜருக்கு என்ன ராஜகுமாரர் ஏதோ அரவனை இழந்து காட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைச்சா அவரை பார்த்து போய் ஜீவன் முக்தர் அப்படிங்கிறார் ராமரை சொல்றாரு இது கைகை கிட்ட சொல்றார் ஏன்னா கைகிக்கு ஒரே சந்தேகம் அது எப்படி ஒரு ராஜகுமாரன் வந்து காட்டுக்கு போனா எஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும்னு சந்தேகம் நீ கைகை ஒரு பலமா ஒரு வேர்டு யூஸ் பண்ற என்ன சொல்றான்னா நீ காட்டுக்கு போற வரைக்கும் உங்க அப்பா வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டான் அப்படின்னு ராமர் சொல்றப்படாதே நான் போயிடுறேன் எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நாகமர்த்த பரோ தேவி லோகமா வித்திமாம் ரிஷிபி துல்லியம் விமலம் தர்மமாஸ்திதம் அந்த இடத்துலதான் சொல்ற நான் வந்து பணத்துக்கு சிம்மாசனத்துக்கெல்லாம் ஆசைப்படல ஏதோ வசிஷ்டர்லாம் நிக்கிறா இல்லையா அவளு நானும் ஒண்ணுதான் வித்திமாம் ரிஷிபிஸ்துல்லியம் அந்த ரிஷிகளை மாதிரிதான் நானுமே தவிர அதனால நான் இங்க வந்து ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு நினைப்பேன்னு நினைக்காதே வித்திமாம் ரிஷிபிஸ்துல்லியம் கத்திரிய தர்மம் தானே உன்னோட தர்மம் விமலம் தர்மமாஸ்ரிதம் விமலம் தர்மம்னா அந்த பிரம்ம வித்யதான் என்னோட தர்மம் அந்த ஞானம் தான் எனக்குள்ள இருக்கிற தர்மமே தவிர இந்த கோரமான கத்திர தர்மத்தை நான் நம்பின்னு இருக்கல அதனால நிச்சயமா நான் போவேன் கவலைப்படாதே அப்படிங்கிறார் கை கே இதெல்லாம் அப்பப்போ அவரையும் மீறிண்டு வரக்கூடியன அந்த இது இல்லையா ஞானி ஜீவன் ரெண்டு மூணு இடத்துல தெரியறது எப்படின்னா பரதர் வந்து கத்திரியன் செய்யப்படாத ஒரு விஷயம் திரும்ப அயோத்தியக்கு வரலையானால் நான் வந்து சாப்பிடாம இருக்க போறேன் நீங்க திரும்பி வரேன் ஜலபானம் பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்ப ராமர் சொல்றார் நீ செய்தது பெரிய தப்புப்பா பெரிய பாபம் ஒரு ராஜாவா இருக்க வேண்டியது இந்த பாபம் பண்ணப்படாது நம்ம ஸ்மிருதிப்படி இந்த பாபத்துக்கு பரிகாரமா என்ன பெரிய பிராயசத்தின் சொல்ல என்னை வந்து தொடு அப்படிங்குறதா என்ன வந்து தொட்டுப்போம் அந்த கான்பிடன்ஸ் என்ன வந்து தொட்டுப்போம் நானும் ஒரு பர்சனாலிட்டின்னு நினைச்சுன்னு சொல்லலாம் பரபிரம் வஸ்துவாவே வச்சிருவான் என்ன வந்து தொட்டுப்போம் அப்படிங்க அப்படி அந்த ராமாயணத்தை அந்த பர்சனாலிட்டி பார்த்தோம்னா ரொம்ப அழகு வால்மீகி வெளிப்படியா சொல்லவே இல்லை அது உள்ளூட கூடமா ஊடகமா இருக்கும் அந்த நிலைய பார்த்துதான் பரத்வாஜர் கேட்க வால்மீகி சொல்ற ராமன் தத்வன் தத்துவத்தை உணர்ந்தவன் ஸ்வரூபத்தை அடைஞ்சவன் ஸ்வரூபத்தை அடைஞ்சவன் யாரு வேணுமானா இருக்கட்டும் எப்படி வேணுமானா இருக்கட்டும் பிராரப்த எங்க வேணா இருக்கட்டும் அவன் ஸ்வரூபத்தை மறக்கவே மாட்டான் புங்கானு புங்க விஷயே கஷண தத்வரோபி பிரம்மாவலோகதிஷநாம்ந ஜஹாதி யோகி சங்கீத தாள லயநிருத்தியவசம் கதாபி மௌலிஸ்த கும்ப பரக்ஷன தீஹி நடிவன் ஒரு கும்பம் கரகாட்டம் ஆடுற பெண் தலையில் அந்த கும்பத்தை வச்சு ஆடுறான் சங்கீதத்துக்கு தகுந்தபடி முத்திரை காட்டுறான் யாரு நிறைய பணம் கொடுப்பாலோ அவள்கிட்ட ஸ்பெஷலாக போய் நிற்கிறா எல்லா விவகாரமும் பண்ணுற போதும் தலையில் இருக்கிற கும்பம் விழுந்துடாமல் இருக்கிற கவனம் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி இந்த ஞானிக்கும் சகஜமாக ஸ்வரூப விஸ்மிருத்தியே வராது பிரம்மாவலோகதிஷனாம் ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட நிமேஷாரி திஷ்டந்தி விர்தியம் பிரம்மாத்யா சனகாத்யா சுகாதய சனகர் சுகர் இவாழ் எல்லாருமே அப்படி இருந்தா ஜனகர் எல்லாரும் அப்படி இருந்தா ஜனகர் ராஜ்யபரணம் பண்ணிண்டு கூட மதுவுண்ட வண்டுபோல் ஜனகாதி மன்னவர் போல் அப்படியெல்லாம் கைவளின வநீதத்தில் வரும் மது உண்ட வண்டு போல் அந்த மது உண்ட வண்டு போல தான் அதுவாவே இருந்துட்டு ராஜ்ய விவகாரம் எல்லாம் கூட பண்ணினார் கத்தும் சக்கியம் ராஜ்யானுஷாசனம் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சத சொல்லவே சொல்றார் ஞான நிலையில இருந்து ராஜ்யபரணம் கூட வேணா பண்ணலாம்ப்பா நான் ஒன்றும் அதனால இந்த ஞானம் கலைஞ்சு போனால் அது என்ன ஞானம் இல்லையா ஞானம் வந்து ஏதோ வேலை பண்ணால் உடனே கலைஞ்சு போய்டினா அது என்ன ஞானம் ஞானங்கிறது நம்ம மனசுல இருக்கிற மென்டல் மோடு இல்லையா அது வந்து ஆத்மாவோட ஸ்வரூபம் எப்படி ஒரு ஆண் வந்து பெண் வேஷம் போட்டுன்னு எவ்வளவுதான் நடிச்சாலும் அவன் ஆண்ங்கிறது அவனால மறக்கவும் முடியாது அது அவன் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையும் இல்லையோ அது போல யாத்தா நம்ம ஸ்வரூபம் அது அப்படின்னு எப்போ சாஸ்திரத்திலே இருந்து குருவச்சனத்திலேருந்து சிரவணம் பண்ணி அதுதான் நான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நோட்டேனும் அந்த தெரிஞ்சுக்கிறது மைண்டில் தான் வர்றது ஆனாலும் அந்த ஸ்வபாவம் நம்மளோட இயற்கை நம்ம இயல்பு நம்ம நிலை அதுவே நான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சின்றதுனால என்ன விசேஷம் வந்தது சந்தோஷம் வந்தது கண்ணாடி தொலைஞ்சு போல தொலைஞ்சு போச்சு நினைச்சிடணும் கழுத்துல இருக்கிற மாலை தொலைஞ்சு போல தொலைஞ்சு போச்சே நினைச்சுண்ட கவலை இருக்கே அது போயிடுது கிடைச்சப்ப முன்னாலையும் தொலைஞ்சு போலே பின்னாலையும் தொலைஞ்சு போல ஆனால் இப்போ என்ன ஆச்சு கிடைச்சது சந்தோஷம் அதுபோல இந்த பிரம்மவித்துக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைச்ச சந்தோஷம் ஆப்பாடா அப்படின்னு முகமெல்லாம் ஒரு பிரசன்னம் சின்ன ஒரு சாப்பாடு கிடைச்சாலே சந்தோஷம் வருது இல்லையா இன்னும் அந்த மாதிரி சந்தோஷம் இல்லாது ஒரு குழந்தைய மாடு மேய்க்கே அனுப்புறார் உபநிஷத்துல ரிஷி இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம யாராவது வேதாந்த சிரமணம்னா கிளாஸ் இந்த கிளாஸுக்கு செந்தங்கோங்கிறோம் இல்லையா உபனிஷத்துல போய் இந்த சத்தியகாமன் குழந்தை வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு குரு கிட்ட கேட்கற போது ஒரு மாடை கொடுத்து போய் காட்டுல போய் மேய்ச்சிட்டு வாட அனுப்புற திரும்பவான்னு கொஞ்சம் மாடோட அனுப்புற கொஞ்சம் மாடு அழிச்சுன்னு இவர் போன குழந்தை கொஞ்ச நாள் ஆச்சு மாடெல்லாம் பெத்து பெருகி அதுல ஒரு மாடு வந்து சொல்றது ஏ சத்தியகாமா அப்படின்னு கூப்பிட்டுதான் இது என்ன கார்டூனான் உபனிஷத் மாடு வந்து கூப்பட்டுதுனா என்ன அர்த்தம் சர்வபூதயம் யூ ஹாவ் ட்ரான்சென்ட் ட்ரான்சென்ட் லாங்குவேஜ் language. Language தான் நமக்கு பேரியர் தமிழ் பேசுனா புரியாது மலையாளம் பேசினா புரியாது இது பேசுனா புரியாது ஒரு மொழி அந்த மொழி வந்து எல்லாம் புரியும் அதுக்கு தான் நம்ம மௌனம்ங்கிறோம் மௌனம்னா வாய முடின்னு இருக்கிற மௌனம் இல்லை மௌனம்னா பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் அர்த்தம் திரிபூட்டி இல்லாத கம்யூனிகேஷன் கேக்கிறவன் சொல்றவன் நடுப்புல ஒரு கம்யூனிகேஷன் எப்ப சொல்றவனும் ஒன்னாயிட்டானோ சொல்றவன்ல இருக்கிறதெல்லாம் போயிடுவாத் திரஸ்கரண பலம் மௌனம் அப்படின்னு பகவத் பாத எல்லா அநாத்ம அநாத்ம விசாரங்களும் உழைந்து போயிடுது அபிமான வத்திகள் போயிடுது சுத்த சைதன்ய ஸ்வரூபமா இருக்கிறவனுடைய நில மௌனம் அந்த மௌனம் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஞானியாலும் உபதேசம் பண்ணாம இருக்கவே முடியாது அவர் சும்மா இருந்தாலும் பேசினாலும் உபதேசம் நடந்துட்டே இருக்கும் செடி கொடிகள் பிரகிருதி அந்தரீக் எல்லாம் எடுத்துருக்கும் சிறுநந்தூ விஸ்வே அமிர்தசிய புத்திராக அப்படிங்கிறது உபனிஷத்து எல்லாம் யூனிவர்ஸ்ல இருக்கிறவா எல்லாரும் கேட்கட்டும்பா ஆயே தாமணி திவ்யானி தஸ்து தேவாதி லோகங்கள்ல இருக்கிறவாள்லாம் கேட்கணும் என்ன கேட்கறதுக்கு வேதாகமே தான் பரம புருஷனை நான் உணர்ந்திருக்கேன் யாருக்கு வேணுமானாலும் தெரிஞ்சுக்கலாம் ஆனந்தம் வரும் நிறைவு வரும் சந்தோஷமா இருக்கலாம் இனி எடுத்த தேகம் விழும் முன் புஜிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே தாய்மானவர் கூப்பிட்டார் தேகம் விழத்துக்கு முன்னாடி சாப்பிடணாமா ருச்சிக்க வேண்டாமா காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது என்ன பவர் பாருங்கிறது அப்பாடபா இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு நிலை சாந்தி நிம்மதி இருந்து ஏன் பிடிக்கப்படாது பாடுபட்டுண்டு அமெரிக்காவில போய் ஐடி கம்பெனில வேலை பண்ணிண்டு என்னென்ன எல்லாமோ பண்ணிட்டு கஷ்டப்படணும் இந்த ரிஷி பூமியில பறந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படணுமா இந்த ஒரு நிம்மதி இருக்கே சாந்தி இருக்கே ஆனந்தம் இருக்கே நிறைவு இருக்கே சந்தோஷமா இருக்கலாமே ஆனந்தமா இருக்கலாமே ஏன் உனக்கு மட்டும் பேசாம இருந்தா ஒரு காக்கைக்கு கூட கொஞ்சம் வெத்து போட்டா இருக்கிற காக்கையெல்லாம் கூப்பிடுறதுப்ப நான் எப்படி கூப்பிடாம இருப்பேன்னு கேக்குறான் காக்கம் உறவு கலந்து உன்னை கண்டிதன் அப்படி ஷேர் பண்ணின்னு எல்லாரும் வந்து சந்தோஷமா அனுபவிக்கிறது அதானே சத்சங்கத்துல ஆனந்தம் இல்லையா சத்சங்கன்னா என்ன அது ஒரு சமாதி நிலை இப்படி பேசுறோம் பாருங்கோ அது ஒரு சமாதி நிலை நீங்க கேக்குறவா நான் சொல்றவா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு சந்தோஷம்தான் அந்த ஒரு சந்தோஷம் சாதாரண சாப்பாடை கொடுக்கறதே சந்தோஷம் வருது இது வந்து அந்த ஒரு மது திகட்டாத மது அந்த மதுவை ஆனந்தம் ஆத்மானுபூதிங்கிற மது அதிக வந்து பாகவத்குமாரிகள் சொல்றான் பரஸ்பரம் பேசிக்கிறான் அதுவே ஒரு சந்தோஷம் அந்த வஸ்து உள்ள கிடைச்சுன்னா ஒரு நிறைவு வந்துடுறது ஒரு திருப்தி வந்துடுறது இந்த சத்தியகாமன் காட்டுல போய் மாடு மேய்ச்சுட்டு வரத்த மாடு சொல்றது நாங்க ஆயிரம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு காலம் மாடு உபதேசம் அனுப்பு ரெடியானா இதெல்லாம் போதும் காலமாடு உபதேசம் பண்ணிட்டு ஆகாசத்தில் ஒரு கொக்கு உபதேசம் பண்ணித்து அக்னி உபதேசம் பண்ணித்து இருக்கிற குளக்கோழி உபதேசம் பண்ணித்து எல்லாத்துக்கிட்டேருந்து உபதேசம் வாங்கிட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு வரத்த அந்த குரு பார்க்குறாரு அப்பா உனக்கு யாருப்பா பிரம்ம உபதேசம் பண்ணினான் அப்படின்னு பையன் சொல்லல எனக்கு வந்து உபதேசம் கிடைச்சது சாட்சாத் கிடைச்சது எனக்கு தீட்ச கிடைச்சது எல்லாம் சொல்லல அந்த குரு கேட்கிறார் ஹே சௌம்ய பிரமிஷ்டாசி அப்படின்னா குழந்தை நீ என்னப்பா பிரம்மனிஷ்டனை மாதிரி பிரகாஷிக்கிறேன் அப்படின்னு யாருப்பா உனக்கு உபதேசம் பண்ணினா அப்படின்னு அப்ப அந்த குழந்தைக்கு சொல்றது பகவான் யாருமே உபதேசம் பண்ணலை மிருகங்கள் பக்ஷி இந்த மாதிரி பிரகிருதியில் இருக்கிற மனுஷியால் யாரும் உபதேசம் பண்ணலை ஆச்சாரியன்கிட்ட இருந்து தான் உபதேசம் கிடைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களே சொல்லுங்களேன் உனக்கு கிடைச்சிருதுப்பா அந்த கிடைச்சதை திருப்பியும் நிச்சயம் நான் சொல்றேன் அவ்வளவுதான் வந்துடுது உனக்கு என்ன அது வராம இந்த சந்தோஷம் வராது அப்பாடானு உனக்கு கிடைக்கிற போது வரக்கூடிய ஒரு முகப்பிரசாதம் இல்லையா இதுலயே சொல்றது வாசிஷ்டத்துல சமுத்திர சேவ காம்பீரியம் பார்த்தா எப்படி கடல் பார்த்தா எவ்வளவுதான் ஒரு தடவை பார்த்தா கடல் தானே தோணவே திருப்பி திருப்பி ராமரை பார்க்கறதே அதே எக்ஸாம்பிள் தான் வாசிஷ்டத்துல எது ஞானி லட்சணமோ அதைத்தான் ராமாயணத்துல வால்மீகி ராமருக்கு போடுறார் ஆக்சுவலி ராமாயணத்தில் இருக்கிற இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமும் யோக வாசிஷ்டத்தில் இருக்கிற முப்பத்தி ரெண்டாயிரம் ஸ்லோகமும் சேர்ந்தா தான் ராமாயணம் ஆகும் அதனால தான் பின்னால் வந்த ராமாயணக்கார யாரும் கம்ப்ளீட்டாக வால்மீகியை ஃபாலோ பண்ணலை எல்லாம் அத்தியாத்ம ராமாயணத்தையும் ஃபாலோ பண்ணினான் ஏன்னா இந்த உபதேசம் இடமே அதுக்காக ராமச்சரித்த எல்லாம் அத்தியாத்ம ராமாயணம் எல்லாம் இந்த வாசிஷ்டத்தோட மிக்சர் தான் அது கதை வந்து கம்மி உபதேசம் அதிகம் பாகவதத்தில் பார்த்தேனா நமக்கு அதைதான் நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிறோம் இது மிக்ஸ் பண்ணியே வருது அந்த பிரம்மணிஷ்ட வர ஒரு பெரிய லாபம் ஹிருதயத்துக்குள்ள ஒரு நிறைவு வருது அந்த நிறைவை கொடுக்கறதுக்காகவே தான் இந்த யோகவாசிஷ்டத்துல ஞானியோட லட்சணம் சொல்ற போதே சமுத்திர சேவ காம்பீரியம் ஸ்தைரியம் மேரோறிவஸ்தி ஒரு தார்டியம் சலனம் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா காத்தால ஒரு மூட்ல இருப்பா மத்தியானம் ஒரு மூட்ல இருப்பா சாயந்தரம் மூட்ல இருப்பாள் அப்படிலாம் பார்த்து தான் பழகணும் ஏன்னா எப்போ எப்படி இருப்பான்னு தெரியாது அப்படியெல்லாம் கிடையாது ஒரே ஸ்திரம்தான் எப்போ வேணா அவங்களுக்கு தீர்கபந்துன்னு ஒரு வால்மீகி ஒரு ஒரு கிளாஸ் சொல்றாங்க ஒரு நல்ல மனுஷனுக்கு லட்சணம் என்னன்னா யூ கேன் ஹாவ் கான்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹிம் என்ன எப்போ நேச்சர் மாறும்னு சொல்ல முடியாதுன்னு கிடையாது அவளோட மூடு எப்படி வேணுமானா இருக்கட்டும் அவள் ஒரே மாதிரி தான் நடந்துப்பான் மனசில் எல்லாம் பல கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் தர்மப்ப தத்துவிட்டு இந்த பக்கம் காலை வைக்க மாட்டான் யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம் எத்தனை காலம் வேணால் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவன் வந்து பிடிச்சிதானா ஒரே அடியாக கட்டிக்கிறது பிடிக்காட்டா கடிச்சு விடுறது எல்லாம் கிடையாது ஒரு மாதிரி தான் இருப்பான் அந்த நேச்சர்லாம் சேஞ்ச் ஆகவே ஆகாது அதுக்கு தான் ஸ்தைரியம்னு பேர் இல்லை அந்த ஸ்தைரியம் எங்கேந்து வருது மனசுல சரீரத்துல இல்லாம ஆத்மாவிலோக்கரம் எல்லாருக்குள்ளதான் வருது மத்தவம் பார்க்கறது அவருக்கு எப்படி இருக்குன்னா அந்த எந்தோஹோ நல்ல பூர்ண சந்திரன் போல குளிர்மையா இருக்கான் ஹிரதயத்துக்குள்ள அப்படி குளிர்ம சீத்தளம் அந்த கூல்னஸ் அந்த ராமரை பாடுற போது வந்தனமூ ரூ நந்தனாம் சேத்து பந்தனா அவர் ஒரு வேடு சொல்ற தியாகராஜர் பக்த சந்தனா சந்தனமா அவரு பக்தருக்கு அவரு உள்ள போனா ஒரு சந்தனம் சந்தனம் எப்படி இருக்கும் கூலா இருக்கும் இல்லையா சீத்தளமா இருக்கும் பக்த அந்த சந்தனம் மாதிரி உள்ள ஒரு குளிர்மை அந்த ராமநாமம் அக்னி ஆனால் ராமர் சந்தனம் ஏன்னா அவர் சிவாம்சம் ஆல்மீகியில் எங்கே பார்த்தாலும் அவரை சைவமாகவே சொல்லியிருக்கோம் வைஷ்ணவால் கோவிச்சுப்படாது ஆல்மீகி நிறைய இடத்துல அவரை சிவஸ்வரூபமாகவே பாடியிருக்கார் நிறைய இடத்துல அவரை பரமேஸ்வர அப்படி லக்ஷ்மணனோட சீத்தையோட அந்த கோதாவரி நதியில் ஸ்நானம் பண்ண போகிறது இப்படியே சொல்றார் நந்திகேஸ்வரரோட சைலாபிராஜதனையாம் உமாதேவியோட பரமேஸ்வரன் ஸ்நானம் பண்ண வரார் அப்படிங்க அப்படியே சொல்றார் நந்திகேஸ்வரரோட அப்படி போகிறது வால்மீகி ராமாயணம் இது வேற ராமாயணம் இல்லை அப்படியே சொல்ற வெளியே அப்படி பார்த்தா ரெண்டு பக்கமும் இருக்கு சவை விஷ்ணு சனாதனஹா அப்படிங்குறது விஷ்ணு சிவன் இல்ல ஒரு வஸ்து தான் வஸ்து கண்ணை துறந்தா விஷ்ணு கண்ணை முடியும்னா சிவன் அவ்வளவுதான் இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் சீக்கிரட் சந்தியாவந்தனம் பண்றதே பார்த்தா கண்ணை துறந்து பகல்ல இருக்கிறது விஷ்ணு சூரியன் எல்லாம் கண்ணை திறந்தா அக்னி சிவன் ரெண்டும் ஒண்ணுதான் போய் அடங்குற போது நிர்விசேஷமா ஆயிடுச்சானா அது சிவன் சவிசேஷமா நாமரூபம் ஆயிடுச்சானா அது விஷ்ணு ரெண்டுமே ஒரே வசு தான் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணச பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ அவசே அவசிஷதே கண்ண தொடர்ந்தாலும் பூர்ணந்தான் கண்ணை முடினாலும் பூர்ணந்தான் வியவகாரம் அடினாலும் பூர்ணந்தான் வியவகாரம் பண்ணாம இருந்தாலும் பூர்ணம்தான் அந்த நிர்விகல்ப நிலைக்கு பிரதிபந்தமே இல்லாம இருக்கிறது முக்தனோட நிலைங்கிறது அப்ப ராமருக்கு கொடுக்கறதுக்காகவே தான் இந்த யோக வாசிஷ்டத்தை வசிஷ்டர் உபதேசம் பண்றார் அது உள்ள வரபோது தான் அந்த உத்திருப்தி வருது அதுதான் சத்தியகாமரை பார்த்து அந்த ரிஷி சொன்னார் அப்பா நீ பிரம்மனிஷ்டனை போல பிரகாசிக்கிறேன்னா பிரம்மனிஷ்டனுக்கு என்ன சந்தோஷம் பக்தனுக்கு அதான் பகவத்கீதையில பகவான் சொன்னார் பக்தன் எப்படி தெரியும் சந்தோஷமா இருக்கானா பக்தன் சந்துஷ்ட சததம் யோகி விவேகானந்தர் சொல் பதஞ்சி ம்மெண்ட்ரி பண்ற போது ரூமுக்குள்ள வெளியிலே போறா நம்மளோட போச்சு நிம்மதியே இருக்கிறான் ஒரு காரியத்துக்கு இறங்குற போது ஃபர்ஸ்ட் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் தினமும் சகுனம் பார்த்து சகுனம் அது கரெக்டாக என்ன ஆகும்னா பெரும்பாலும் இவர் இறங்குற போது ஒருத்தர் வெட்டுக்கத்தியோட வருவான் இவன் உள்ள போயிடுவார் பயந்துண்டு இப்படி சகுனம் பார்த்துட்டேன்னு அவன் என்ன பண்ணுவான் ஐயோ சாமி வெளியில வர்றது நான் வெட்டுக்கத்தியோட வந்தேன் பக்கத்து வீட்டுக்கு வருவான் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இவர் கரெக்டாக தண்ணி குடிச்சுட்டு நாம ஜப்பம் பண்ணி வெளியில இறங்கும்போது அவன் வெளியில வருவான் இது ஒரு பத்து தடவை நடக்கும் தினமும் உள்ள நிம்மதி வந்துடுத்தா அந்த சாந்தி வந்துடுத்தானா அது நல்ல சகுனம் சுப சகுனம் அதுதான் அப்பர் சுவாமி தேவாரத்தில் ஞான சம்பந்தர் அப்பர்கிட்ட சொன்னார் சகுனமெல்லாம் சரியா இல்லைங்கிறார் அப்பர் மதுரைக்கு போக வேண்டாம் ஜெயினர்கள் ஏதாவது பண்ணிவிடுவா கிரகங்கள்லாம் அங்கங்கே இருக்குது டைம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற போது இருக்கட்டுமே ஹிருதயத்துக்குள்ள ஈஸ்வரர் இருக்கிற போது கிரகங்கள்லாம் எங்கே வேணா இருக்கட்டும் வே தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அவன் எப்படி இருக்கிறவன் நல்லா விஷத்தையே முழுங்கி வீணவாசின் இருக்கிறான் ரொம்ப அழகான பிக்சர் ஈஸ்வரனை வந்து வீணா பாணியா தட்சிணாமூர்த்தியா இருக்கு அதர்வைஸ் வீணா சிவன் வர்ணனை ரொம்ப ரேர் வேளி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி நல்ல அழகான வீணையம் வீணை தடவி வீணை தடவி இந்த வீணை வாசிக்கிறத பாக்கணும்னு நீங்க படாது பாடுபடுவாங்க அப்படி எல்லாம் படலையா ரொம்ப மிருதுவா மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து தலையில வந்து நல்ல எல்லா கூலிங் மெக்கானிசம் இருக்கு ஒன்னும் சூடே இல்லை ஒரு நல்ல சந்திரன் சீதளமான கங்கை உள்ள விஷம் இப்படிதான் இருக்கணுமா ஒரு கிரகஸ்தர் அப்பா அதிர் சொல்ற ஒரு கிரகஸ்தர் குடும்பத்துல கண்டேயதி உள்ள இறக்கினா உனக்கு ஆபத்து வெளியில விட்டா பெருத்தியாருக்கு ஆபத்து விடாதே உள்ளையும் வாங்கிக்காதே கண்டத்தோட நிறுத்திக்கும் எல்லா கூலிங் மெக்கானிசமும் வச்சுக்கும் கூலிங் மெக்கானிசம் என்ன தெரியுமா சத் சங்கம் சாநித்தியாஸ்திரம் முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் அவதயத்துக்குள்ளேயே இருந்திருக்கான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எல்லாம் ரொம்ப நல்லதுப்பா எல்லா கிரகங்களும் ரொம்ப நல்லது எங்க வேணா இருந்துட்டு போட்டோம் பகவான் என்னோட ஹிரதயத்தில் அப்படி பிரசன்னா வீண வாசிச்சுன்னு இருக்கிற போது சந்தோஷமா நிறைவோட சாந்தியோட இருக்கு ஹிருதயம் அப்புறம் எந்த கிரகம் இன்னொரு இடத்துல சொல்ற சூரியன் வந்து மேற்கே உதிக்கட்டுமே என்ன போச்சுங்கிற கிழக்கு வரதுக்கு பதிலாக சூரியன் போய் மேற்கு தான் உதிக்கட்டும் என்னதான் உதிச்சிருக்கிற போது அஸ்தமனமே இல்ல பிரகாஷ்டி ஹிருத்துல வந்து நிம்மதி ஹிருந்து நம்ம வாழ்க்கை நிறைவுற்றுடும் அந்த நிறைவை கொடுக்கறதுக்கு தான் ஆச்சாரியன் அனுபூதிங்கிறோம் அந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம் சாஸ்திரம் அப்புறம் உபதேசம் பண்ணுற ஆச்சாரியன் அப்புறம் நம்ம ஹிரதயத்தில் வரக்கூடிய அனுபூதியாகிற வெண்ண வெண்ணை நமக்குள்ளே இருக்கு ஆனால் பாலில வெண்ணை மாதிரி இருக்குது கொஞ்சம் உறவிட்டு அதை தயிராக பண்ணி கடைஞ்செடுக்கிற மாதிரி சத்சங்கத்தில் வரபோது கொஞ்சம் உறவு விழுந்துடும் தயிராக மாறிவிடும் அப்புறம் அது காஃபி எல்லாம் பண்ண முடியாது அப்புறம் என்ன பண்ணலாம் தனிய ஏகாந்தத்தில் போய் முறுக்க வாங்கி கடையை முன்ிக்குமே அப்படின்னு பாடின அப்பர் சுவாமி தேவாரத்திலேயே பாட்டு வர்றது இதெல்லாம் வந்து உபனிஷத்து தமிழுக்காக அதை எடுத்து சொல்றேன் அது எப்படின்னு உறவுகோலை நாட்டி முறுக்க வாங்கி கடைய முன் நிக்குமே அப்படின்னா அந்த உறவு நாட்டி வாங்கி கடைஞ்சேனாக்கா நல்லா வந்து அந்த அனுபூதி வந்து நிறைஞ்சு நிற்கும் அந்த வந்து என்ன பீஜம் வரது you will இப்படி இப்படி நமஸ்காரத்தோட போச்சு கேரளால என்ன சொல்லுவாங்க கோடாலி நமஸ்காரம் பாதுகாப்பு கோடாலினா மழு இப்ப அரசு இப்படி இப்படி வெட்டுற போல சுவாமியை பார்த்து அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா மெசேஜ் காதல விழி அதே ஒரு ஆசிரியம் நிறைய பேரு பார்க்க முடியலைன்னா நான் நம்ப மாட்டேன் பார்க்க முடியலன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் உபனிஷத்தே தத்துவமசி மகா வாக்கியத்துல அப்படித்தான் கொஞ்சம் உப்ப ஜலத்துல போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அடுத்த நாளைக்கு எடுத்துன்னு வாங்குறாரு ரிஷி ஸ்வேதகேத்து போய் பார்க்குறான் இன்னும் காணணும் இப்போ உப்பு இல் உப்பு இல்லையா அப்படி தான் போல் இருக்கு கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சுக்கணும் எப்படி இருக்குது லவணம் எங்கே வச்சாலும் லவணமாக இருக்கு இப்போது கண்ணால் எது தெரியலையோ வேற ஒரு உபாயத்தால் இல்லையா இதே போல கண்ணால் அந்த வஸ்து தெரியலையானாலும் குரு உபதேசத்தினால சம்ஸ்கிருதமான மனசினால் அதை அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி அந்த அனுபவத்தை அடையணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விவேகானந்தர் நரேந்திரநாத்ங்கிற பையன் இருக்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுருந்தான் இந்த விளைவு நான் சொன்னேன்னே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிட்டுன்னா வில்லியம் ஹேஸ்டன் ஒரு ப்ரொஃபஸர் ஹேஸ்டின்னு ஒரு ஒரு வெள்ளக்காரர் இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் போயிட்ரி எடுக்கிற போது கிளாஸ்ல சொன்னார் தட் இஸ் எ ஸ்டேட் எக்ஸ்ட் விச் எக்ஸ்பீரியன்ஸ் Sometimes they enter into that plane. But that is not stable. They enter and come back. But sages, those who have realized the truth, abide in that state uninterruptedly. There is a person who has found it, who is always living in that state. You can go and see him in Dakshaneswar, Ramakrishna. The professor then told her. Dakshaneswar, he said, he said, he said, he said, he said, இருக்கார் அப்படின்னு முதல் ராமகிருஷ்ணா அந்த பையனுக்கு வந்து அந்த கிளாஸ்ல ப்ரொஃபசர் சொல்ற போது ராமகிருஷ்ணர் குருவோட பேர் காதல உள்ள ரெஜிஸ்டர் ஆகல அந்த ஒரு நிலை இருக்கு அது ரொம்பலா இருந்தது அனுபவிக்க முடியும் அந்த நிலை அசன் பூர்ண வஸ்துவை அனுபவிக்க முடியுங்கிற ஒரு மெசேஜ் காதுக்குள்ள விழுந்துட்டு அப்புறம் யாராவது பேசினா வாழ்க்கையெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கலாம் நீங்க பார்த்துருக்கலாம் யாரோ சொன்னா ரவீந்திரநாத் டாகூரோட அப்பா மகர்ஷி தேவேந்திரநாத் டாகூர்னு பேர் அவருக்கு யாரும் மகர்ஷி பேர் கொடுத்தா அந்த பேர் இருந்தது அவருக்கு கங்கையில் ஒரு ஹவுஸ் போட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு ரொம்ப நல்ல மெத்தட் ஹவுஸ் போட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு கால் தெரியமா இருக்கலாம் அவரை போய் பாருன்னு யாரோ சொன்னா இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு பதினாலு வயசு கங்கையில குதிச்சு நீச்சல் அடிச்சு போய் அந்த போட்ல ஏறி தியானம் இருக்கிறவரை தட்டி எழுப்பிட்டு எழுப்பினா பார்த்தா முன்னால் அப்படி ஈரமா ஒரு பையன் நிக்கிறான் என்னப்பா நீங்க வந்து பகவத் சாட்சாத் காரத்தை சொன்னா டைரக்டா ஆன்சர் பண்ணாம குழந்தை உன்னை யோகி மாதிரி இருக்கா நிச்சயமா அடைய முடியும் நான் என்ன பத்தி கேட்கல உங்களை பத்தி தான் கேட்டேன் நீங்க அடைஞ்சிருக்கீ அவர் டைரக்டா ஆன்சரே பண்ணலை நீ உக்காருன்னா ஒரே பையன் ஒரே அவசரம் திருப்தி ஆகலை அங்கேயும் திருப்பி குதிச்சு போயிட்டா அவ்வளவு ஆர்வம் அப்படிதான் அப்படி இருக்கிறதா ராமகிருஷ்ணர் இந்த பையன் உள்ள வரத பாக்கிறத ராமச்சந்திரம் அது எப்படி தெரிஞ்சது அந்த உள்ள ஏதோ ஜோதி அந்த விளைவை பார்த்து கல்கட்டா சிட்டிக்குள்ள இப்படி ஒரு பையனா நேரம் அன்னைக்கு பண்ணல இந்த ஃபஸ்ட்டு சைட்டுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணர் வந்து வாயில் ஒரு ஸ்வீட் சந்தேஷமாக ஒரு பங்காளி ஸ்வீட்டை போட்டு கன்னத்தில் தொட்டு குழந்தை நீ என்னை பார்க்க வருவியா அப்படின்னு சிஷ்யர் வந்து குருவிட்ட கேட்கல குரு தான் கேட்குறார் நீனை பார்க்க வருவியா நான் வரேன் தக்ஷணேஸ்வரத்தில் வந்தால் ரூம்குள்ளே கூட்டின்னு போய் வாயில் ஸ்வீட் போட்டு கழுத்தில் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணி ஆரத்தி காட்டி சாட்சாத் நாராயணன் பாங்க நரேந்திரநாதர் தத்தா அவர் சொல்றார் ஃபர்ஸ்ட் டைம் டாக்கூர் குருநாதர் இப்படி பண்ணபோது நான் நினைச்சுன்னே இந்த பிராமணருக்கு நல்ல பைத்தியந்தான் போல் இருக்கு நான் வந்து தத்தா ஃபேமிலியில் வரந்த ஒரு பையன் என்ன போய் நாராயணன் ஈஸ்வரன் பூஜை பண்ணுறார் ராமகிருஷ்ணர் பின்னால் சொல்கிறார் நான் ஒன்று எங்கேடா பூஜை பண்ணேன் உனக்குள்ள இருக்கிற அந்தர்யாமி பாகவதத்தில் ஒரு பெரிய சீக்ரெட் அது பாகவதத்தில் வந்து நிர்குணமான பிரம்மத்தை எப்படி ஒரு சத்குரு சகுணமான மனசு வச்சுருக்கிற ஒரு பர்சனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் பரீட்சித் அங்கே தான் ஸ்ருதி அந்த இடத்துல சொல்கிறார் குரு வந்து டைரக்டாக கொடுக்கல ஹீ அவேக்கன்ஸ் த இன்னர் ஒன் டுசீவ் இட் அவர் வந்து ஒன்னும் ஸ்கூல் டீச்சிங் மாதிரி ஒன்னும் கொடுக்கல இந்த பிரம்ம ஸ்கூல்ல டீச் பண்ற மாதிரி டீச் பண்ண அது போய் சேராது அந்த குரு என்ன பண்றார் தனக்குள்ள தான் எந்த பூர்ண வஸ்துவை பார்த்திருக்காரோ அந்த பூர்ண வஸ்துவை அவருக்குள்ள எழுப்பி விட்டா அது புரிஞ்சுக்கும் பகவான் ரமணர் வந்து பச்சேம்மன் கோவில் பக்கத்துல அங்க எங்கேயோ மாந்தோப்புல இருக்கிறத குரங்குகளுக்கு பிரம்ம உபதேசம் பண்ணார் அது காரணம் உண்டாச்சு ஏன்னா குரங்கு ஒருத்தர் கல்ல விட்டு அடிச்சு ஒரு குரங்கு செத்து போயிடுச்சு நீதி இருக்கிற குரங்கு எல்லாம் அழுதுன்னு இருக்கு போய் உட்காந்து நீ குரங்கு கிட்டப்பா சரீரம் தான் செத்து போறது உள்ள இருக்கிற வஸ்துக்கு மரணம் கிடையாது அதை தெரிஞ்சுட்டுட்டா நிம்மதியா இருக்கும் யார்கிட்ட சொல்றாருன்னா குரங்கு கிட்ட இத பாத்து இருந்த ஒரு பக்தர் கேட்டார் பகவானே எங்களுக்கே கஷ்டமா இருக்கு நீங்க குரங்குகிட்டே எல்லாம் போய் உபதேசம் பண்றீங்களே பகவான் சொன்னாராம் ஆமாம் உங்களுக்கும் புரிய மாட்டேங்கிறது அதுக்கும் புரியாது உங்களுக்குள்ள சில பேர் புரிஞ்சுக்கிறாங்களே அது மாதிரி அதுக்குள்ளேயும் சில பேர் புரிஞ்சுப்பாங்க உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறது என்ன உங்கள் சாமர்த்தியத்தினால தான் புரிஞ்சுக்கிற இல்லா எந்த வஸ்து உள்ளே இருக்கோ அந்த வஸ்து உள்ளே இருந்து அதை புரிஞ்சுக்கிறது அந்த வஸ்து தான் உள்ளே இருந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறது இட் இஸ் நாட் பாடி அவர் மைண்ட் புத்தினால புரிஞ்சுக்கிறது இல்லை அந்த உள்ளே இருக்கிற வஸ்துவை ரிசீவ் பண்ணுறதுக்கு எழுப்பி விடுறது தான் இந்த பூஜை பாகவத்துல நிறைய இடத்துல வரும் பரீட்சித்து ஒரு அழகான கேள்வி கேட்டா பிரத்யட்ச கிருஷ்ண சரிதம் கலிகல்ம சக்ரம் வியாகத்துமாரபதாகவத்திரதான சுகர் என்ன பண்ணாரா அவனும் ஒரு பூஜை பண்ணாரான் பரீட்சத்தை வெளிப்படியா ஒரு கால் பூ எடுத்து போட்டிருக்க மாட்டார் ஆனா தெர்வாச ரெவரன்ஸ் யாருக்கு குருக்கு சிஷியனை பார்த்து ஒரு ரெவரன்ஸ் ஒரு ஒரு பக்தி அதுதானே பூஜை இல்லையா நம்ம கோவில சம்பளத்துக்கு பூஜை பண்றது பூஜையாகாதே சுவியே பயந்துன்னு போயிடுவார் மலையாளத்தில் அப்படி ஒரு பாட்டே உண்டு நீரோவிலூடே கவனஞ்ச காரம் இந்த பூஜாரியை பார்த்ததும் சாமி அப்படி இந்த தீர்த்தம் போற வழியா போயிட்டாராம் ஏன்னா பயம் பயந்துன்னு போயிட்டாரி பூஜை இல்லை பூஜை அந்த ரெஃபரன்ஸ் தானே அந்த பாவத்தோடு அப்படி ஒரு பார்வை பார்க்கறது வந்து சரிக்கும் அப்படிதான் வரும் ஒரு ஒரு மூர்த்தியில எப்படி பிரதிஷ்டை வரும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ற மந்திரவத்தால நம்ம பண்றோம் பட் ஆக்சுவலா கர்ப்பாதானம் நடக்கணும் ஒருத்த த்தோடு பார்ப்பார் அந்த மூர்த்தி கர்ப்பம் ஆயிடும் அந்த நிலையில இருந்து குருவாயிரப்பனை பத்தி பட்டதிரி சொல்றபோது நிச்சித் கர்ப்பமா இருக்கேங்கிற சித்து உன்னோட கர்ப்பத்துல பூரா ஒரு பலூனுக்குள்ள காத்து இருக்கிற மாதிரி என மூர்த்திக்குள்ள பூரா சித்து சைத்தன்யம் இருக்கு சைத்தன்ய கட்டது அந்த அனுபூத்தி ரசம் அப்ப அந்த மாதிரி ஒரு சத்குரு சிஷியனை வந்து ஈ நோஸ் யுவர் லிமிடெட் கப்பாசிட்டி இட் இஸ் நாட் வித் இன்டெலக்ட் தட் யூ ரிசீவ் இட் அப்படின்னா பெரிய பெரிய இன்டலக்சுவல்ஸ் எல்லாம் ஞானிகள் ஆயிடுவாளே அதனால ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும் பிரம்ம வித்யா வந்து கஷ்டமும் இல்லை சிம்பிளும் இல்லை கஷ்டம்னா நீங்க சாதிச்சு விடுவேது கஷ்டமான விஷயங்கள்லாம் சாதிக்கிறோம் இல்லையா எவ்வளோ கஷ்டமும் அவ்வளவு த்ரில்லோட அதை சாதிக்கிறா எது எதோ மலையெல்லாம் ஏறுறா மௌண்டனியரிங் எல்லாம் பண்றா கடலுக்குடியில் போறான் இன்னொரு பிளானெட்டுக்கு போனோம்னா ரெடியா இருக்கான் கம்ப்யூட்டர்லாம் விசாடா இருக்கா சில பேர் அவ்வளோ விளையாடுறா அதுல பூந்து இப்ப நமக்கெல்லாம் வந்து இப்பதான் அட்லீஸ்ட் கம்ப்யூட்டரும் கிரைண்டரும் வித்தியாசமே தெரியும் சாமர்த்தியம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு அவளுக்கு போய் இந்த பிரம்ம வித்தியே கஷ்டம் கஷ்டங்கிறான் கஷ்டம் வந்து அப்போ இட்இஸ் லோகத்துல நாம யூஸ் பண்ற பிரக்ரிய இதுல வேலையாகுது அவ்வளவுதான் நம்ம உலகத்துல என்ன மெத்தட் வச்சுருக்கோமோ அது இங்க சரிப்பட்டு வராது சித்தம் சுத்தமா எடுத்த அந்த பிரத்யேக பிரவாகம் வரும் ஹிரதயத்துக்குள்ள சித்தம் வந்து பூந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் உள்ள இருக்கிற வஸ்துவ பாக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் உள்ள சிம்பிளா இருக்குது ரொம்ப சுலபமாக இருக்கு சுலப சாயமத்தியந்த ஆத்மபந்து சுலபசாயமத்திய ரொம்ப சுலபமாக இருக்கா ஒரு ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு மாதிரி உனக்குள்ள ஹிருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கான் பகவான் கீதையில சொல்றார் கீதையில ரொம்ப அழகான வார்த்தைகள்ல ஒரு வேர்டு என்ன தெரியுமா கிருஷ்ணன் சொல்றார் தெரி அடைஞ்சிட்டு பகவானுக்கு ஆசையா இருக்கு நம்ம பகவானா எடுத்துக்க மாட்டோமான்னு பெரிய அப்பார்ட்மெண்ட் நிறைய குழந்தைகளுடைய ஊர்ல தெருவில் இருக்குன்னா புதுசாக ஒரு குழந்தை வீடு வச்சுன்னு வந்தாருன்னா அந்த குழந்தை மீதி குழந்தைகள் போய் பார்த்துட்டே நடந்துகிட்டு இருக்கும் சேர்த்துப்பாளா சேர்த்துப்பாளா விளையாட சேர்த்துப்பாளான்னு பார்த்துட்டே நடந்துகிட்டு இருக்கும் இந்த மீதி குழந்தைகள்லாம் முதல்ல இதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படியே ஆசைப்பட்டுன்னு நடந்துகிட்டே இருக்கும் வாயில் வரலை வச்சுன்னு நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்டாக சேர்த்துண்டா ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி தான் ஈஸ்வரன் இருக்கும் சுற்றின்ண்டே இருக்கான் நம்ம தான் எடுத்துக்க நமக்கு தெரியாத ஒரு ஃப்ரெண்டு The friend friend. whom you are always ignoring, not paying attention to. சக்காவா, தெஸ்டன்ட்ர்தர்வபூதான் உங்களுக்கு மாத்திரமில்லை எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெரிய friend ஆவான் ஆறு ஆத்மா அந்தறியாமி உள்ள ஒருக்காவ உங்களுக்கு அவரை விட்டு இருக்கவே முடியாது மீதி இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் கரெக்ட் எப்போ வேணாம் ஒரு கால் பண்ணுங்க எழுதி வச்சுக்கோங்க நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க சொல்லுவாள் நீங்க ரொம்ப டேஞ்சர்ல கூப்பிடுங்கோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா ஆஃப் பண்ணி வச்சிருக்காருலாம் வரும் இதுதான் வேர்ல்ட்ல இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் அப்படித்தான் ஆனா இந்த ஃப்ரெண்டு நீங்க எப்போ வேணுமோ கூப்பிடவே வேண்டாம் அவர் வேண்ட சமயத்தில் எப்போ வேணுமோ அந்த வேலையில மட்டும்தான் வருவார் கரெக்டா வருவார் எல்லாம் நடக்கும் அந்த பிறந்த அன்னைக்கு அழுதபோது அம்மாவோட ஸ்தனத்துல பால் வந்தது அதுவும் அந்த ஃப்ரெண்டு தான் கர்ப்பத்தில் இருக்கிற போது அந்த ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இப்ப நீங்க எல்லாம் பேங்க் பேலன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் கர்ப்பத்துல யார் பார்த்தண்டா the same power is always active always ready to serve you surrender to that power that will take care of you and the surrender la than irukke indha adhyatma rahasyame andha vastuva therunga nodutana appada nimadhi shanti mrutchi ur shanti vandu neriyuvudu santosh mukha prasannavandudu samudrasyeva gambhiryam sthairyam உள்ள அந்த குளிர்ம அந்த நிறைவு சந்தோஷம் வரும் வாழ்க்கையில் இப்ப நம்ம எல்லாரும் பிசிக்கல் இது வந்து அல்டிமேட்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் நிறைவு சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கே குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இல்லை குறையொன்றும் இல்லை குறையில்லாத நிலை அது வந்து நீங்கள் வெளியில் என்ன ஆடு பண்ணிலாம் அந்த குறை போகாது குறையில்லாத நம்ம நிலை நம்ம ஸ்வரூபம் அதனால்தான் தினமும் டீப் ஸ்லீப்பில் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஸ்டேட் வேர் யூ ஆர் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு குறையும் இல்லை சுஷுப்தியில் என்ன குறையிருக்கு அங்கே ஒன்றும் ஆடு பண்ண முடியாது ஒன்றும் எடுக்க முடியாது அங்கே நமக்கு கை கிடையாது காலு கிடையாது உடம்பு கிடையாது மனசு கிடையாது புத்தி கிடையாது பிரபஞ்சம் கிடையாது வெளியில இருக்கிற ஒரு பொருளும் கிடையாது மனசால அனுபவிக்கவும் இல்லை ஒரு பாயசம் சாப்பிடுற போல சினிமா பாக்குற போல எதையும் அனுபவிக்கல அப்படி இருந்துட்டும் எழுந்திருந்த சொல்றோம் திருப்பி கொஞ்ச நேரம் கூட இருந்தா தேவையில்லன்னு தோன்றது அந்த நிலை த ஸ்டேட் வேர் த ஈகோ இஸ் நாட் தஸ் நாட் ஈவன் காட் இஸ் நாட் இமேஜினரி காட் இஸ் நாட் சம்பிரசாதா உபனிஷத்து என்ன சொல்றது சம்பிரசன்ன வஸ்து தானாகவே அது மட்டும் இருக்கு அந்த நிலைய கொஞ்சம் கேட்டு பார்த்து மனநம் பண்ணி பார்த்து நம்ம அதுவா தான் இருக்கும் நம்ம ஸ்வரூபம் அதுல குறையே இல்லை உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை நீ உன்னை தெரிஞ்சுட்டாயானா உனக்கு கேடே இல்லை குறையே இல்லை எந்த தோஷமும் இல்லை ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணிதே ஸ்திதாகா அப்படின்னு எந்த தோஷமும் இல்லை நம்ம பூர்ண வஸ்து ஒரு ஒரு கன்விக்ஷன் நிர்ணயம் வரும் ஹிருதயத்துக்கு அந்த நிர்ணயம் வரத்த மௌர்க்காபகம் மூர்க்கதை படுத்து மூர்க்கதை முட்டாள்தரம் ஏன்னா கொஞ்சம் முட்டாள இல்லாம உலகத்துல வாழ முடியாது அந்த முட்டாள்தன்மையை நீக்கிறது தான் இந்த சாஸ்திரம்ங்கிறது அந்த முட்டாள் தன்மையை வந்து நீக்கிக்கோ அந்த ஞானம் எங்க கிடைக்கும் ஒரு காலம் ஒரு சண்டாள தெருவில் கிடைக்குமான பிச்சை பாத்திரத்தை எடுத்து நாங்கள் போய் நில்லுப்பாங்கிற வரம் ஷராபஹஸ்திய சண்டாலாகார வீதிஷு பிக்ஷார்த்தமட்டனம் ராம ந மௌர்க்கஹத ஜீவிதம் ராம உட்டானா இருக்கப்படாது அஜ்ஞானியா இருக்கப்படாது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் நத்திங் இஸ் மோர் டேஞ்சரஸ் நெசசரி இப்பவே வந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணும் சத் சங்கத்தை ஆசிரியம் இது நிறைஞ்சு நிவிற்த்தமாய் போகும் சத் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வாசிஷ்டம் பாகவதத்துல வந்து வியாசர்கிட்ட சுகர் சொன்னார் பாகவதத்தை எழுது எல்லாரும் நாலு பேர் கெட்டா போறோம் பேர் ஹம்சமா இருந்தா நாலாயிரம் காக்கை வரது விட நாலு ஹம்சம் வர்றது ஸ்ரேயஸ் அதனால காக்கை குளத்துல நிறைய இருக்கும் மானசரஸ்ல போனா ஹம்சந்தான் இருக்கும் ஆனா அது ஹம்சமா இருக்கும் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார் துளசிதாஸ் ராமாயணத்துல சொன்னார் இந்த சத் சங்கம்ங்கிற மானச வந்து காக்கை வந்து குளிச்சா வெளியில ஹம்சமா வந்துடும் அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்பிள எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டார் இந்த காக்கை வந்து இந்த மானச தீர்த்தத்துல இந்த சத்சங்கத்துல வந்து ஸ்நானம் பண்ணித்தானா வேணமானாலும் இது மோஷத்வாரத்தை தொடர்ந்து வைக்கும் உபக்குலன்காயக் வைதூரியம் நீர் ஜீவிதம் கேவலம் தன் மனோ மாற்ற ஜைய ஆசாத்திய இந்த தனவானி உபகர்வந்தி நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சா டைமுக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது பெரிய பெரிய பணக்காரலாம் சந்தோஷமாக இருக்காளா லோகத்தில் போய் தேடி பார்க்கணும் கண்ணை திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்கணும் சந்தோஷமாக இருக்காளா கோடி கோடி சம்பாதிச்சு வச்ச வாழ் உள்ள பேப்பர் படித்தாலே புரிஞ்சுடும் இல்லையா எங்கே போச்சு எங்கே நிற்கிறா எப்படி எப்படி இருக்கான்னு எல்லாரும் ஒரு கதை ரெண்டு கதை இல்லை நிறைய கதை அது ஒரு வியாதி மனசில் கிடச்சது போராது போராது போறாது அப்புறம் சேர்த்து வச்சுக்கணும் நிம்மதி இல்லாமல் அதை காப்பாத்துறதுக்கு ஒரு பைத்தியம் வியாதி இந்த யதி தர்ம சத்சங்கம் எதுக்குன்னாக்கா எதி சங்கத்தில் இருந்துதானா இதெல்லாம் இல்லாமல் கொஞ்ச நேரமாவது அந்த பவித்திரமான ஒரு அட்மாஸ்பியரை கொஞ்சம் மூந்து பார்ப்போமோ இல்லையோ இப்படியும் இருக்கலாம் தெரியுமோ இல்லையோ எதுவும் ஒரு சமயம் பிரதட்சிணம் வரும்போது ஒருத்தர் கேட்டார் இவ்வளோ சன்னியாசிகள் இருக்கா திருவண்ணாமலையில் ஒரு சொைட்டிசை மாதிரி தானே சொல்லாதேப்பா அவ உங்ககிட்ட வந்து ஒரு ரூபா வாங்கிக்கிறான் அவ்வளவுதான் அவனும் உங்ககூட ஐடி இண்டஸ்ட்ரியில காம்பீட் பண்ண வந்திருந்தா என்னவா இருந்திருக்கும் பாத்துக்கோ அது ஒண்ணு ரெண்டு இப்படி இருக்கலாம் தெரியறதுலயே அவனுக்கு நீ நினைச்சிருக்க இவ்வளவு கோடி இருந்தா தான் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் கார் இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏசி இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அங்க பேசிகிட்டு இருக்கிறத ஒரு சுவாமி அங்க வழியில இப்படி படுத்துட்டு இருக்கிறார் ரத்தில போட்டு இப்படி படுத்துட்டு இப்படி திரும்பி இந்த பக்கம் ஒரு துப்பு துப்பினும் எவ்வளவு சௌகரியம் பாரு எழுந்திருந்து கூட போக வேண்டாம் இப்படியும் இருக்கலாம் இல்லையா அவள் எப்படியோ ஞானிகளோ அக்ஞானிகளோ பிக்ஷ பிஷக்காரர்களானதுனால அவள் வந்து பெட்டர்ன்னு சொல்ல முடியாது ஒரு சமயம் இப்படியே நடந்துட்டு இருந்தா ரெண்டு சாமியார் சண்டை நடக்கிறோம் அப்போ இன்னொரு சுவாமியும் கூட வந்துட்டே இருந்தார் இன்னும் சுவாமி நட ஒன்றும் பணக்காரன் சண்டை ஏசி ரூம் பிச்சைக்காரன் சண்டை தெருவில் அப்படின்னாரு வரும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை பார்க்கிற போது ஒரு தெம்பு வரும் எஸ்பெஷலி ஒன்றும் கையில் இல்லாமல் சந்தோஷமாக ஒருத்தர் இருந்துவிட்டானால் ராஜாவா இருந்துண்டும் ஞானியா இருக்கலாம்ங்கிற விஷயம் வேற ஆனா பரமஹம்சனா இருந்துட்டு வெளியில எதுவும் இல்லாம ஒருத்தர் ஞான நிலையில இருக்கிறத பார்த்தா ஒரு தெம்பு வரும் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு தெம்பு வரும் இப்படி இருக்கலாம் என்ன பயம் இல்லையா சம்சாரம்னா என்னன்னு பயம்தான் தைரிய துரும இந்த சம்சாரங்கிற நதி என்ன பண்ணுவோம்னா தைரியங்கிற மரத்தை புழக்கின்னு போயிடுமா நிம்மதியாக இருக்கவே விடாது எல்லாம் டெரரைசிங் தான் ஆங்ஸைட்டி தான் என்னவாகுமோ என்னவாகுமோ ஒரு ஆதார் கார்டு இல்லாட்டா என்னாகும் ஐடி கார்டு இல்லாட்டா என்னாகும் இங்கே போய் கியூவில் நிற்கணுமா அங்கே போய் கியூ தொண்ணூறு வயசுக்காராலாம் நிற்கிறாங்க அங்கே போயிட்டு கைலாசத்தில் வைகுண்டத்தில் கேட்க போகிறாள் தெரியல எனக்கு என்ன டென்ஷன் ஃப்யூச்சரை பத்தி நினைச்சா அப்படி ஒரு பயம் இந்த பயம்தான் சம்சாரம் கான்ஸ்டன்ட் ஃபியர் அண்ட் ஃபியர் ஃபார் வாட் தெரியல இந்த சர் நிரங்குஷ் ஒன்னும் வந்து பாகவதைகள் வித்தியாசமா சொல்றா ஸ்லோகத்துல சொல்றா இந்த கிருஷ்ணன் கதையே யாரும் கேட்காதீங்க ரொம்ப டேஞ்சரஸ் இத கேட்டு இருக்கிறவெல்லாம் மொட்டை அடிச்சுன்னு கிளம்பிவிட்டான் பகவைகா பிக்ஷு சரியாம் சரந்தி அவள் சொல்றா இவன் கதையெல்லாம் கேட்காதேங்கோப்பா போயிடுங்கோ சிவாஜி வந்து துக்காராம பார்க்க வந்தப்ப அப்படிதான் அவன் ஒய்ஃபு சொன்னாலாம் அப்படி ஒரு கதை சொல்லுவான் துக்காராம பாக்கிறதுக்கு சிவாஜி வந்தார் சிவாஜி ராஜா எல்லாம் அதுக்காரி ஆவலான்னு பேர் அம்மா வந்து இவர் திட்டின்றே இருப்பான் அப்படி கோபம் வந்துடும் அந்த அம்மாக்கு என்ன அவன் என்ன பண்ணுவாப்பாவான் அவள் படாத பாடுபட்டுக்காய் இவரை வச்சுன்னு குடும்பத்தில் ஆஹ் இவர் சிவாஜி வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறேன் அந்த அம்மா பஸ்ட் இல்ல இல்ல துக்காராம பார்த்து சத்சங்க ரொம்ப ஆபத்துப்பா நீ நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு பார்த்தா பெரிய பணக்காரனா தெரியறே அவங்ககிட்ட போ சிறந்துக்காதே நாங்களாம் இருக்கோம் பார்த்தேன் இந்த கதி வந்து அந்த சுவாதந்தயம் பாக்குற போது ஒரு தைரியம் ஒரு தெம்பு வரும் ஆஹ் இப்படியே இருக்கலாம் அலவாக இந்த நிலையிலும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா ரமணாசிரமத்தில் இருக்கா ஒரு ராஜா வந்தார் ஒரு ராஜஸ்தானம் போன ராஜா மகர்ஷியை பார்த்துட்டு பார்க்கிற போது பகவான் அங்கே இல்லை அப்போ இவர் வந்து தேடின்னு வந்து பகவான் வந்து எங்கேயோ எலை பொறுக்கின்னு இருக்கு இந்த சாப்பாடுக்கு அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தார் எல்லாம் பார்த்து பகவான் கிட்ட ஏதோ கேள்வி கேட்டு பதில் சொல்லி அவர் கிளம்பி போறத ஆசிரமம் மேனேஜ் பண்ணிக்கிற ஒருத்தர் போய் அவர்கிட்ட போய் ஏதோ டொனேஷன் ஏதோ பேசியிருக்கிற பகவான் சொல்றார் அவரை கெடுத்தார் என்ன அவரே வந்து அந்த நிலையில ராஜாவா இருந்து ஒன்னும் இல்லை அப்படின்னுட்டு வந்திருக்கார் இங்க வந்துட்டு போன இடத்துல இவன் போய் பின்னால போய் பேசி நான் பார்த்தேன் அவனை கெடுத்தான் இதெல்லாம் ஆரம்பத்துல ஏன்னா உள்ள போய் அவ வர்றது இங்க எங்ககிட்ட இல்லாதது ஏதோ இங்க கிடைக்கும் அப்படின்னு உலகத்தில் இல்லாதது ராஜ பதவியில் இல்லாதது ஏதோ இங்க கிடைக்கும் அப்படின்னு அங்க வந்து பாக்குறது ஒரு தெம்பு வரது நிம்மதி வருது பட்டணத்தார் சொன்னார் சொல்லுவா பெரிய பணக்காரராக இருந்தவர் எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு போயிட்டாரு காதற்ற ஊசியும் வராது கான் கடை போய் ஒரு உடஞ்சி இருக்கிற கோவில போய் உட்கார்ந்து அந்த ஊர் ராஜா வந்து ஊர்காரம் பேசிக்கிறா பட்டணத்து பிள்ளையார் அவருக்கு திருவங்காடு செட்டியார்னு பேரு திருவங்காடு செட்டியாருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சு போயிடுத்து ராஜாக்கு ஃப்ரெண்டு அவர் பர்த்டேக்கெல்லாம் ஸ்பெஷல் முத்து எல்லாம் கொண்டு கொடுப்பார் பெரிய பணக்காரர் ஏ இப்படி ஆயிடுத்து நினைச்சுட்டு ராஜா பார்க்க போறார் அதுக்குள்ள ராஜாக்கு புரிஞ்சு கொடுத்து அவர் பெரிய ஞானியா இருக்கார் பார்த்தா அவர் கோமணத்தோட உட்கார்ந்துருக்கார் ராஜா போய் நமஸ்காரம் பண்ணி இப்படி இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நீ நிக்க நான் இருக்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட வந்து கை கூப்பிண்டு ஏதாவது பண்ணுவையா டாக்ஸுக்கு போடாமல் இருக்கணுமே நின்று இருப்பேன் இப்போ பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுது பார்த்தியா அதுவே பெரிய லாபம் இல்லையா ஆசை இல்லைன்னாக்கா அந்த நைராசியத்தில் ஒரு ஃப்ரீடம் வந்துட்டேன் அப்பா ஒன்னும் யார்கிட்டையும் ஒன்றும் சாதிக்கிறதுக்கு இல்லையா ஒன்னும் கிடைக்கிறதுக்கு வாங்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லையா அப்படி ஒரு ஃப்ரீடம் வந்துவிட்டோம் அது பெரிய லாபம் இல்லையா அதுதான் ஞானியை பார்த்து பெரிய சக்கரவர்த்திங்கிறது உபனிஷத் சஸ்வராடுபவதி ஏன்னா எங்க அவனோட சாம்ராஜ்யம் அவனோட சாம்ராஜ்யத்துக்கு எல்லையே இல்லை பட்சிண ஆமோத்தரதமேதம் சுவம் பசியன் ஏம் மன்வான ஆமரதி ஆம்கிரீட ஆமுன ஆனந்த ச சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி எங்க வேணா அவன் சுதந்திரமா சஞ்சாரம் பண்றான் சுவாராஜ்ய சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கான் ஏன்னா எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஆத்ம சாம்ராஜ்யம் தான் ஆத்மாதான் அவனோட சாம்ராஜ்யம் எங்க பார்த்தாலும் பின்னால முன்னால மேல கீழே எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஜெகத்புரா ஆத்மஸ்வரூபமாவே தெரியறது அப்படின்னு அந்த ஒரு நிலையில அந்த ஒரு பூர்ணத்துவத்துல நிரங்குஷமான அந்த ஸ்திதி இருக்கு அது உள்ள இருக்கிற அஜானத்தை நீக்கம் பண்ற போது நித்தியசித்தமா இருக்கிறது கிடைக்கிறது எனக்கு வெளியிலேருந்து ஒன்றும் கிடைக்கல மௌர்க்காபகம் இந்த சிரவணம் பண்ணினா உள்ள இருக்கிற மூர்க்கத இருக்கே அஜ்ஞானம் இருக்கே அவித்திய நிவிற்த்தமா எடுத்து கிடைச்சிடுது அதுதான் அதுல சீக்ரெட் இந்த வித்தியோட ரகசியம் என்னன்னா வெளியிலேருந்து யாரும் ஒன்னும் கொடுக்கல புதுஷா ஒன்னும் வரல ஆல்ரெடி இருக்கிறது கவனிக்காம இருக்கிறது கவனிக்க வச்சு அவ்வளவுதான் இருக்கே அப்படின்னு கவனிக்கிற மாதிரி ஸ்ரத்தான் சமாதிங்கிறது ஸ்ரத்தாங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபந்தான் அந்த ஸ்ரத்த ஆத்மாவையே நோக்கி திரும்புற போது அந்த நிறைவு வந்துருச்சும் அப்பாடா இனிமே என்ன வேணும் கிருத கிருத்தியதா பிராப்தவிய பிராப்ததா சிகிர்ஷா எல்லாம் ஏதா பண்ணணுங்கிறது போச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்குற ஆசை போச்சு ஏதாவது ஆகணம்ங்கிறது போச்சு எல்லாம் போச்சு தான் எதுவோ அதுவாக அந்த நிறைவு வந்த போது நிஜலாபது நிஜலாபதுஷ்டாலை அவதூத வேஷா திருப்பி குழந்தைகளை மாதிரி ஆகிட்டோம் கூட விளையாடின்னு இருக்காருன்னா என்ன அடுத்த குழந்தைகிட்ட நேச்சுரலா ஞானம் இருக்கு ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துக்கணும் ஏன்னா குழந்தைகள் நேச்சுரல் ஞானி ஆனால் நேச்சுரல்ங்கிற வேர்டு இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நேச்சுரலாக இருக்கிறது எதுவும் நிற்காது ஏன்னா இட் பிலாங்ஸ் டு நேச்சர் அது நேச்சரோடது உங்களோடது இல்லை இது நேச்சுரல்ங்கிற வேர்டு நேச்சர் கனெக்டடு நேச்சர் வந்து உங்கள்ட்ட நிற்கவே நிற்காது நேச்சர் வந்து மழை பெய்யற போதுதான் பெய்யும் வெயில் அடிக்கிற போதுதான் அடிக்கும் அது நித்தியமாக நிற்கவே நிற்காது குழந்தைகளில் நேச்சுரலாக பூர்ணத்துவம் இருக்கு ஏன்னா அப்படிதான் நம்ம இருக்கோம் அப்புறம்தான் நம்ம கிருத்தகம் தான் சம்சாரங்கிறது பணி பண்ணி கொடுத்துக்கிறோம் அப்படியே இருக்க தெரியல அப்படியே இருக்கிறது தானே அப்படி இருக்க தெரியல கெடுத்துக்கிறோம் திருப்பி குழந்தை ஆயிடுறோம் பாண்டித்யம் நிர்வீத்தி பால்யேன திஷ்ட உபனிஷத் பாண்டித்யத்தை எல்லாம் விட்டுட்டு அப்படின்னா பூர்ணமா பண்ணிட்டு தெரிஞ்சின்ற குழந்தை மாதிரி நரைஞ்சுட்டான் அப்புறம் அவன் பார்த்தா குழந்தைகள் தான் தேவைய போல் இருக்கு குழந்தைகள் கூட விளையாடிண்டு காஞ்சி பெரியவா சொன்ன கணபதி கோவில் தேங்காய் போடுறான் அப்போ நிறைய குழந்தைகள் கூட்டம் கூட்டமாக தேங்காய் பொருக்க வந்திருக்கு அப்போ பெரியவா வந்து இப்படி போகிறது அந்த குழந்தைகள்லாம் ஒரே கூச்சி கூச்சு பண்ணிட்டுருக்கு ஏ பெரியவா போட்டுண்டா நீங்கள் வழி விடுங்கோ அப்படின்னா ஒரு பக்தர் பெரியவா அப்போ சொன்னாராம் அல்ல அவன் பெரியவா பார்த்து ஒரு பையன் ஒரு திமிரு பையன் அவன் சொன்னால் நாங்கள் பிள்ளைகள் அங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற ஒரு பிள்ளையார் இதுக்கு நடுவில் பெரியவா இங்கேருந்து வந்தான்னு கேட்டான் நாங்களும் பிள்ளைகள் அவரும் பிள்ளை இதுக்கு நடுவில் பெரியவா இங்கேருந்து வந்தான் அப்ப பெரியவா சொல்லிட்டு சொல்றா பெரிய உபதேசமா எடுத்துட்டே நான் அத அவரும் பிள்ளைங்கிற பிள்ளையாருங்கிற பெயரோட அர்த்தமே எனக்கு அப்பதான் புரிஞ்சுது செட்டி செட்டியார் ஐயங்கார் எல்லாம் ஐயர் எல்லாம் இருர் சிறுத்துனாக்கா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வரா மாதிரி பிள்ளைக்கு வந்து ஈஸ்வரனுக்கு பிள்ளையா இருக்கிறதுனால அவர் பிள்ளையார்னு கூப்பிடுறா நம்மளும் இந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு பிள்ளையா சுதந்திரமா எப்பவுமே குழந்தையா இருக்கணுமே தவிர பெருசாகவே படாது குழந்தையாவே இருந்துட்டோம்னா வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருந்து விடலாம் பெருசா ஆயிடுச்சான தான் அது சீரியஸ் ஆகிடும் லைஃப்ல எல்லாமே சீரியஸ் ஆயிடுதும் நம்ம தான் போறோம் நம்ம உலகத்தை நடத்துறோம் வாழ்க்கையை நடத்துறோம் எல்லாம் தோணும் அதையெல்லாம் விட்டுவிட்டு மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரா பாந்தவா சிவபக்தாச்சுவதேசோபுவனத் திரயம்னு இருந்துவிட்டான சந்தோஷமா இருக்கும் குழந்தையா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு முடிப்பெறாது இந்த குழந்தைகளிட்டேன்னு கத்தேன் அப்படின்னுட்டு இந்த கதை பிள்ளையாருங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறதுக்கே அது ஒரு திருஷ்டாந்தமா எடுத்து சொல்ற இந்த மாதிரி அறிய வேண்டியதை அறிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுனதுக்கப்புறம் ஒரு பூர்ணத்துவம் பண்ணணும் எல்லாத்தையுமே ஒன்று சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணுறதுன்னா தோஷங்களை எல்லாம் எடுத்து எடுத்து வெளியில் போடணும் அதில் பல தோஷங்கள் லாஸ்டில் நான் தெரிஞ்சின்றேங்கிறது ஒரு பெரிய சம்ஸ்கார தோஷம் அருள்னால ஞானம் வந்து அந்த சம்ஸ்கார தோஷம் கூட இருக்காது சாதனை பண்ணினவனுக்கு சாதனா சம்ஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கும் என்னென்ன சாதனை பண்ணினானோ அதோட அந்த ஃபுட் எல்லாம் அவனோட உள்ளே இருக்கும் எப்போ கிரேசினால் அந்த கிருப்பையினால் அந்த சாட்சாத் காரம் வந்துடுத்தோ சாதனையோட சம்ஸ்காரம் கூட இருக்க அந்த அந்த சரணாகுதி பண்ற போது அந்த வாசனையும் கழுவி போயிடும் அந்த கழுவி போயிடுச்சானா பால்யேன திஷ்டாசே பால்யம்ங்கிறதுக்கு பகவத் பாதாவில் என்ன அர்த்தம் பண்ணினார்னா குழந்தை மாதிரின்னு ஒரு அர்த்தம் குழந்தைய மாதிரி சேஷ்டா பண்ணுறது இல்லை குழந்தை பலம் உள்ளவன் தான் பாலன் மேக்சிமம் பலம் குழந்தைக்கு தான் அது அழுது எல்லாரும் முட்டு முட்டி போட்டு உட்கார வேண்டியதுதான் அந்த குழந்த மாதிரின்னாக்கா ஞானத்தோடு பலத்தை வச்சுண்டு வாழணும் நம்ம வந்து வாழ்க்கையை என்ன பண்ணுவோம் சம்சாரத்தை வச்சுட்டே வாழ்வோம் திருப்பியும் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து விவகாரத்துக்கு விவகார நியமம் அத்தியாத்மத்துக்கு அத்தியாத்ம நியமம் தான் இருக்கும் எப்போ வந்து வியவகாரமே இல்லாமல் பண்ணுறானோ அந்த ஞானத்தினால விவகாரத்தை நிவர்த்தி பண்ணுறானோ அவன் அவ்வகாரியாக இருக்கானோ எதுவும் அவனை வந்து தான் என் நிலையிலையும் அந்த நிலை விட்டு கலையாம இருக்கிற ஒரு பூர்ணத்துவம் அவனுக்குள்ள வரதோ தனி தங்கத்தினால ஆபரணம் பண்ண முடியாது கொஞ்சம் காப்பரச் செத்துக்கணும் இவன் எப்ப தனி தங்கம் ஆபரணம் பண்ற வேலையில இருந்து வெளியில போயிடுவான் அதுபோல எப்ப இவன் தத்துவத்தை பூர்ணமா உணர்ந்துட்டானோ அனிச்சன் அப்பி விமுச்சத்தை அனிச்சன் அப்பி முச்சத்தே வேண்டாம் ஏன்னா ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணுக்கு யூஸ் ஆகாது அவன் அந்த பூர்ண தான் அவனுக்கு அதனால அந்த பூர்ணானுபவ நிலைய அடையறதுக்கு தான் இதை ஸ்ரவணம் பண்றது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஸ்ரவண மாத்திரத்தினால சித்திய பிரதிஜ பண்ற வேற ஒரு சாஸ்திரமும் கிடையாது அதில் எல்லாம் உங்கள்கிட்ட நீங்க கேளுங்கோ அப்புறம் ஏதாவது பண்ணுங்க நீங்க மட்டும் நம்ம மட்டும் நீங்க கேட்டு விட்டு ஏதாவது பண்ணுங்கன்னே சொல்லலை கேட்டா போறும் கேட்டு நடக்கலையே அப்படின்னா திருப்பி கழுங்கும் அப்போ நடக்கலையே திருப்பி கழுங்கும் என்னக்கா நீங்க காத வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களோட இத்தனை நாளா நீங்க கேட்கல பகவத் பாதாள இடத்துல பாஷியத்துல சொல்ற ஸ்ரவணம் பண்றதையே ஒருத்தன் ஜீவன் முக்தன் அப்படி அல்லாம பண்ண முடியாது என்னக்கா இது லைட்டு அப்படின்னு காட்டி கொடுத்தது ஆனா லைட்டுன்னு பாக்குறீங்கள அந்த மாதிரி ஆச்சு லைட்டுன்னு தெரியலன்னா ஒன்னும் கண்ணுல கோளாறு இருக்கு ஏதாவது மருந்து போட்டு சரி பண்ணணும் அந்த மாதிரி இந்த வஸ்துவை தெரிஞ்சாச்சா முடிஞ்சு போச்சு அப்படி முடியலையா திருப்பிக்கணும் ஆவர்த்திர சக்கரது உபதேசாது நீ நித்யானந்தகிரி சுவாமி இன்னைக்கு பேசுகிற போது சத்சங்கம் ஏதோ பேசின்றதுதா அப்போ சொல்லின்றிருந்தா இங்கே உபாசனைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா உபாசனால் ரொம்ப சித்தசுத்தி வந்தவனாக இருந்தான்னான்னா ஸ்ரவண மாத்திரத்தில் காரியம் நடந்து போயிடும் இல்லாட்டா திருப்பி திருப்பி மனனம் நிதி தியாசனம் மனநிதி தியாசனம் ஆவர்த்தி ரசகிருது உபதேஷா திருப்பி திருப்பி கடைஞ்சுண்டே இருக்கணும் ஏன்னா ஸ்ரவணம் பண்ண ஆரம்பித்தப்பறம் திருப்பி உபாசனைக்கு போக முடியாது இவனால திருப்பி இவன் மனநிதி தியாசனத்தை ஆசிரிச்சுட்டே இருக்கணும் அதனால முதலே கிருதோபாசகனா இருந்துட்டானா சித்தம் நிர்மலமா இருந்துட்டானா ஸ்ரவண மாத்திரத்துல வஸ்து ஹிருதயத்தோட பிரகாஷிச்சிடும் இருக்கிற அவித்திய நிமித்தமாயிடும் நம்ம பூர்ணவஸ்துங்கிற சாட்சா்கார ஹிருதயத்துல வந்துடும் என்ன சாட்சாத்தை ஆத்மா பிரகாசிச்சுட்டே இருக்கு தேசிக தயினால் தேசிகம் காட்டி கொடுக்கறதே இவன் பார்த்து விடுறான் அப்படான் உள்ள போறத ஆசாமி வெளியில வளர்த்த சாமி அவ்வளவுதான் குருவை பார்க்கறதுக்கு உள்ள போறத ஆசாமி போறான் வெளியில வளர்த்த சுவாமி பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் தத்துவத்தை உணர்ந்தானோ அவன் பரமேஸ்வர ஸ்வரூபமாவே இருக்கான் அப்படி அந்த பூர்ண நிலைய பெரிய அனுகிரகமாகவே இங்க சாஸ்திரம் சொல்றது அந்த மோக்ஷத்வாரத்துக்கு நாலு துவாரபாலகர்கள் அப்படின்னு இங்க வாசிஷ்டர் மோக்ஷத்வாரே துவாரபாலான் இமான்ஸ் யதாக்கிரமம் நாலு துவாரபாலர்கள் இதுல யாராவது ஒருத்தரை நீ ஃப்ரெண்டா பண்ணி விட்டா கூட கரையறி போயிடலாம் யாரு யாரு அது பண்றா அப்படின்னா சமோவிசார சந்தோஷ சதுர்த்த சாது சங்கம மனசோட சாந்தி அப்புறம் விசாரம் அப்புறம் சந்தோஷம் அப்புறம் நாலாவது வந்து சாது சங்கமம் சத் சங்கம் இந்த நாலு விஷயத்தை இங்க வசிஷ்ட ராமர்கிட்ட சொல்றார் இந்த நாளையும் நீ சே சேர்த்து நூட்டா ஏன்னா கரையோறையுடலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பிடிச்சுண்டாயானால் மீதி மூணும் வந்துடும் மனசோட நிம்மதி விசாரம் பண்ணுறதுக்கு இருக்கிற பழக்கம் ஏன்னா அது நம்ம விசாரம் பண்ணதே கிடையாது சும்மா நினப்பு தானே தவிர விசாரம் கிடையாது தீர்க்கமாக உட்காந்து ஆழ்ந்து மனநம் பண்ணுறதுக்கு இருக்கிற பழக்கமே பல பேருக்கு இல்லை சந்தோஷம் கிடச்சதை வச்சுட்டு திருப்தி என்ன கிடச்சதோ அது போரும் இந்த நாலு விஷயத்தையும் நம்ம விஸ்தாரமாக சொல்லப்போற நமக்கு சாதனை என்னென்ன சாதனை பண்ணினா நமக்கு நிம்மதி வரும் எப்படி இருந்தால் ஏன்னா இந்த அத்தியாத்மம்ங்கிறது ஒன்றும் இல்லை நிம்மதி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ஒரு பூதமாக நினச்சிக்கப்படாது ஏதோ அடையறதுக்கு இருக்கு ஆகாசத்தை போகிறதுக்கு இருக்கு பூமி கடியில போகிறதுக்கு இருக்கு ஒன்றும் நினச்சிக்கப்படாது சாந்தி நிறைவு அதுக்கு போய் ஏன் இவ்வளோ பாடுபடுறோம் தான் தெரியல என்னெல்லாமோ அது பேரில் கதை என்னெல்லாமோ அதுக்காக கஷ்டப்படுறோம் நிம்மதி வந்துவிட்டானா அதை பெரிய சொத்தா காப்பாத்திக்கணும் எதை சொத்தை எல்லாம் எழுந்து இந்த நிம்மதியை மட்டும் இழக்கப்படாது ஒரு கால சொத்தை எல்லாம் இந்த நிம்மதியை கெடுக்குமான சொத்தை எல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியா இருக்கணும் அந்த நிம்மதிதான் ஆத்மாங்கிறது ஆத்னா என்ன ஆத்மான ஒரு ஜோதியோ விளக்கோ இல்ல இல்ல நிம்மதி தான் ஆத்மா எம் ஆத்மா உபனிஷத்து கேட்கறது ஆத்மான அனுபூதி தானே அனுபூதி தானே என்ன அனுபூதி ஒரு த்ரில்லா எமோஷனா ஒண்ணும் இல்லை நிம்மதியா இருக்கு நிறைவுங்கிறது அந்த ஆத்மாவோட சாந்தி உள்ள எப்ப பிரகாசிச்சுடுத்தோ அதுதான் பக்தி கீதையில முடிவுல பகவான் சொல்றார் நீணாகதி பண்ணு என்ன கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எனக்கு தமேவ சரணம் கச்ச சர்வபாவைன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யாஸ்வதம் நித்தியமான சாந்தி கிடைக்கும் தொடர்ந்து இந்த நாலு துவாரபாலகர்கள் சத்சங்கத்துக்கு இந்த பகவத் பிராப்திக்கு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இருக்கிற ஃபோர் டோர் கீப்பர்ஸ் இங்கிலீஷ் சொல்லணும் எல்லாம் பார்த்தேன் அது நேச்சுரலாக எப்படி வர்றதோ ஈஸ்வரன் எப்படி வச்சுருக்காரோ அப்படி தான் அதனால் அது அப்படியே ஒரு பாதி பாதி பண்ணலாம் முடியாது அந்த சாந்தி அந்த நாலு துவாரபாலகர்களோடு இருக்கிற விஷயம் விஸ்தாரமாக நாளைக்கு நாம் பார்ப்போம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணா அருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணா அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல